முதல் ஸ்லோகம் முப்பதாவது ஸ்லோகம் படிக்கும் நமஸ்ரீசங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோகம் கிராகக் கிராசைகர்மணேம் முப்பதாக்லோகம் கர்மோகா கர்மர் சே நீடாயிவாத்தரமா விரஜந்த் விரஜந்தோஜன்மனோஜன்மேபந்தேநைவநிர்வத்தி பஞ்சதசி முதல் அத்தியாயம் பிரத்யக் தத்துவ விவேகம் இதில் ஆத்மாவினுடைய சச்சிதானந்த சுரூபம் நிரூபணம் செய்யப்பட்டது ஆத்மா சத்து சித்து ஆனந்தஸ்வரூபம் நம்மளுடைய உண்மையான சுரூபம் சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது பிறகு அது யுக்தியின் பூர்வமாக நிலைநாட்டப்பட்டது அதாவது விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலையை வச்சுக்கிட்டு அதை நிறுவனம் பண்ணார் வேதங்களிலும் உபனிஷதங்களிலும் ஆத்மா சச்சிதானந்த சுரூபம் பிரம்மணும் சச்சிதானந்த சொரூபம் என்று நிலைநாட்டப்பட்டுள்ளது ஆகவே இரண்டும் ஒன்றுதான் என்ற கருத்தை சொன்னார் ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்று அதில் ஒரு சந்தேகம் வந்தது ஆனந்த ஸ்வரூபம் மட்டும் விளங்கியும் விளங்காமல் இருக்கிறது சத்து சித்து புரியுது ஆனந்தம் புரியலை அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு ஒரு தடை இருக்கிறது பிரதிபந்தம் இருக்கிறதுன்னு சொன்ன அறிமுகப்படுத்தினார் அந்த பிரதிபந்தம் என்ன அறியாமை அறியாமை என்ற ஒன்று அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை மறைக்கிறது அப்படின்னார் சரி அப்போ அறியாமையை விளக்குவதற்காக சிருஷ்டி தத்துவம் ஆரம்பிக்கப்பட்டது அறியாமை எங்கே இருந்து வந்துச்சு அதற்காக சிருஷ்டியை அறிமுகம் செய்தார் எப்படி இந்த சிருஷ்டி தோன்றியது அதற்கு ஆரம்பத்தில் பிரகிருதி அப்படின்னு ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார் பிரகிருதி தத்துவம் அதில் முக்குணமும் இருக்குது ஆத்மாவினுடைய பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமும் இருக்குது அதில் சத்துவகுணத்தை பிரதானமாக வைத்து வெளிப்படுகின்ற தத்துவத்திற்கு ஈஸ்வரன் என்றும் இரஜோகுணத்தை பிரதானமாக வைத்து வெளிப்படுகின்ற தத்துவம் ஜீவன் அந்த இரஜோகுணத்துக்கு அங்கே என்ன சொன்னார்னா சத்துவம் குறைந்தங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் மலின சத்துவங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் அதற்கு என்ன காரணங்கிறது நம்ம இனிமேல் பார்க்க போகிற கருத்தில் புரியும் பிறகு தமோகுணத்தை பிரதானமாக வைத்து இந்த பஞ்சபூதங்கள் தோன்றியது இந்த பஞ்சபூதங்கள் எல்லாத்திலேயுமே மூன்று குணம் இருக்கும் இந்த பஞ்சபூதங்களில் சத்துவகுணத்தை மையமாக வைத்து பிரதானமாக வைத்து இரஜோ குணத்தை பிரதானமாக வைத்து நம்மளுடைய சூக்ஷம சரீரம் தோன்றியது எல்லாருடைய சூக்ஷம சரீரம் சேர்ந்து ஈஸ்வரனுடைய சூக்ஷம சரீரம் தோன்றா நிலையில் வெளிப்படாமல் இருந்த தத்துவம் ஈஸ்வரன் சத்துவ குணப்பிரதானமாக வச்சு வந்தார் அவருக்கு அந்தர்யாமின்னு ஒரு பேர் இருக்கு இந்த ஜீவனுக்கு பிராக்கியன்னு ஒரு பேர் அவனு வெளிப்படலை வெளிப்படுவதற்கு தயாராக இருக்கான் அதை வந்து மலினசத்துவத்தின் பிரதானமாக வச்ச வெளிப்பட போகிறான் பிறகு எல்லாருடைய சூக்ஷம சரீரம் சேர்ந்தா கிரண்ய கர்ப்பன் அது கடவுளுடைய சூக்ஷம சரீரம் ஈஸ்வரனுடைய சுக்ஷம சரீரம் நம்மளுடைய சுட்சம சரீரம் தனித்தனி சுட்சம சரீரத்திற்கு பேர் தைஜசன் ஒரு பேர் அது கிரண்யகற்பன் இது தைஜசன் அவன் ஈஸ்வரன் அல்லது அந்தரியாமே ஜீவனுக்கு பேர் பிராத்யன் பிறகு என்ன பண்ணார் அதுலேருந்து ஸ்தூல சிருஷ்டி வந்தது அது எப்படி வந்துச்சு பஞ்சீகரணம் பஞ்சீகரணம் இந்த சூக்ஷ பஞ்சபூதத்தினுடைய தமோகண அம்சத்தை பிரதானமாக வைத்து இந்த ஸ்தூல பஞ்சபூதம் உருவாச்சு பார்த்தான் பஞ்சீகரணம்னா எப்படி தன்னுடைய ப ஒரு ப ஒரு பகுதி ரெண்டாக பிரித்து ஆகாசம் ரெண்டாக பிரியும் அதில் ரெண்டாவது அம்சம் அப்படியே இருந்துருக்கிறோம் முதல் அம்சம் நாளாக பிரிஞ்சு மிச்சம் நாளில் சேர்ந்துடும் அரைக்கால் அரைக்காலாக சேரும் இப்படி சேர்ந்த ஒரு கலவை நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஸ்தூல பஞ்சபூதமாக மாறியது இது இந்த சிருஷ்டி இந்த ஸ்தூல பஞ்சபூதத்திலிருந்து இந்த ஸ்தூல உடல் தோன்றியது இந்த உடல் மட்டுமல்ல தேவர்கள் உடல் மரம் செடி கொடிகள் ஊர்வனை பரப்பனை நடப்பனை ஜீவன் எதெல்லாம் சொல்கிறோமோ அது கண்ணுக்கு அவங்களுடைய சரீரமெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த ஸ்தூல பூதத்திலிருந்து உருவானது அதெல்லாம் சொன்னார் பிறகு அந்த ஹிரண்ய கற்பன் எல்லா சூஷ்ஷம சரீரமும் சேர்ந்து கடவுளுடைய சுட்சம சரீரம் எல்லாருடைய சரீரம் இந்த பஞ்சபூதமெல்லாம் சேர்ந்து கடவுளுடைய ஸ்தூல சரீரம் அதுக்கு பேர் விராட்டுன்னு பேர் அல்லது வைஸ்வான் நரன் பேர் நம்மளுடைய இந்த உடலுக்கு பேர் விஸ்வன் இந்த உடலில் நாம் அபிமானம் வச்சா விஸ்வன்னு பேர் மனசு கண்ணுக்கு தெரியாத சரீரத்தில் அபிமானம் வச்சு அது தைஜஸ்ன்னு பேர் வெளிப்படாமல் இருக்கும்போது பிராக்னியன்னு பேர் கடவுள் வந்து வெளிப்படாமல் இருக்கும்போது அந்தரியாமி அல்லது ஈஸ்வரன் வெளிப்பட்ட உடனே சூக்ஷம சரீரம் வந்தவுடனே கிரண்ய கர்ப்பன் பிறகு இந்த ஸ்தூல உடல் எல்லாம் வந்த பிறகு அவர் வந்து விராட் ஆகிறார் அல்லது வைஸ்வரனாக ஆகிறார் இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இது போன கிளாஸ் வரைக்கும் பார்த்தோம் பிறகு கடைசியில் இருபத்தி ஒம்பது முப்பதில் ஒரு கருத்து வந்தது இந்த சம்சாரம் அதாவது மனிதன் உழல்வதற்கு இன்பதுன்பத்தில் உழந்து பிறந்து இறந்து பிறந்து இறப்பதற்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிற கருத்தையும் சொன்னார் அதற்கு என்ன காரணம் அதனால் விளைவு விளைவு என்ன அப்படின்னு சொன்னார் அதாவது பொதுவாக துக்கத்துக்கு காரணம் தன்னை பற்றியே அறியாமை தான் யாருங்கிறது உண்மை சொருபம் தெரியாதது இதுதான் நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்த்து வர்றோம் அறியாமையை வளர்க்கறது சிருஷ்டி சொன்னார் ஜீவன் எங்கேருந்து தோன்றினான் அறியாமையிலிருந்து தோன்றினான் ஏன்னா அந்த ராஜசம்சங்கிறது அறியாமைன்னு அதுக்கு ஒரு பேர் சொன்னார் ஆரம்பத்தில் அதனால் அறியாமையின் காரணமாக இவன் பராக் வெளி விஷயங்களை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கின்றான் தன்னிடம் இன்னும் இல்லை என்று வெளியே ஆனந்தம் இருக்கிறதாக நினைத்து வெளி விஷயங்களை நோக்கி எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னார் அதனுடைய விளைவு அதற்கு ஒரு உதாரணத்தோடு ஒரு கருத்து விளக்குனார் என்ன பண்ணுறான்னா இன்பத்தை அனுபவிப்பதற்காக செயல் செய்கிறான் செயல் செய்வது செயல் செய்வது எதற்கு இன்பத்தை அனுபவிக்க இன்பத்தை அனுபவிப்பது எதற்கு செயல் செய்கிறதுக்கு நாம் சமையல் பண்ணுறோம் சாப்பிட்றோம் செயல் வந்து சமையல் பண்ணுறது சாப்பிட்றது அனுபவிக்கிறது திருப்பி என்ன பண்ணுறோம் திருப்பி சமையல் பண்ணுறோம் இந்த சாப்பிட்டா தானே திருப்பி சாப்பிடுறது சமைக்க முடியும் அதே மாதிரி ஒரு வேலை செய்கிற எதுக்கு நல்லா பணம் மரலாம் சம்பாரித்து சுகமாக இருக்கலாம்ட்டு சுகமாக இருக்கிறது எதுக்கு அதை பார்த்த உடனே இப்படி சுகமாக இருக்கணும்னா வேலை செய்கிறோம் சரி வேலை செய்வோம் போகம் சுகம் செயல் செயல் சுகம் சுகம் செயல் இப்படி பார்த்தா சொன்னார்ல யோசிக்கும் வேலையில் பசி தீர உண்பதும் உறங்குவதும் ஆக முடியும்னார் தாய்மாரி பார்த்தா வேலை செய்கிறோம் அனுபவிக்கிறோம் வேலை செய்கிறோம் அனுபவிக்கிறோம் இதுக்கு இது காரணம் அதுக்கு அது காரணம் இதை தவிர அப்படி சம்சார சக்களத்தில் உணர்ந்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னார் அதனால் என்ன பிறக்குறா இறக்குறா பிறக்குறான் இறக்குறான் இறக்குறான் பிறக்குறான் இது சுற்றி சுற்றி சுழல் வந்துக்கிட்டே இருக்குது சொல்லி அதுக்கு ஒரு பூச்சி உதாரணம் சொன்னார் நதியில் பூச்சி நதியில் ஒரு பூச்சி விழுந்துருச்சு அது அந்த அலையில் அப்படியே மேலே ஏறுது தப்பிக்கலாம்னு நினைக்கிற கூட வந்து தூக்கிட்டு போயிடுது விறகேறுது அப்புறம் அடுத்த இல்லை இப்படி அலையை வந்து மாறி மாறி அதை தப்பிக்க விடாமல் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு பூச்சி உதாரணம் சொன்னால் முப்பதில்லை இனி முப்பத்தி ஒன்றுலேருந்து விடுதலை அடைய உபாயம் இந்த சம்சாரத்திலிருந்து எப்படி விடுதலை அடைவது இந்த பிறவி சூழலிலிருந்து இந்த இன்பதுன்பங்கிற சுழல் சக்கரத்திலிருந்து விடுபட்டு நிலையான இந்த ஆனந்தத்தை அடைவது எப்படி அப்படிங்குறதற்காக அடுத்து முப்பத்தி ஒன்றில் அதே பூச்சி உதாரணத்தை சொல்லி திருப்பி வளர்க்குறாரு முப்பத்தி ஒன்று படிக்கலாம் சுலோகம் முப்பத்தி ஒன்று இதில் வந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ரெண்டு சேர்ந்து அர்த்தம் பார்க்கணும் ரெண்டையும் சேர்ந்து படிக்கிறேன் சத்கர்ம பரிபாகாத்தேம் கருணாநிதி நோத்ருதாகாம் விராமயாக்கூமம ஆச்சாரிண பஞ்சகோஷவிவேக்க லேத்தம் பராம் சரி கருனோத்துதா பிரப்பருச்சா விசராம் எந்திதா உபதேசமியம் ஆச்சியா தர்சினக பஞ்சகோஷவிவேகேன்தே நிர்வத்தி பராம் இங்க இந்த சம்சாரம் என்ற துயரத்திலிருந்து விடுபட வழி என்ன அதற்கு உபாயம் என்ன அப்படிங்கிற கருத்து சொல்கிறாரு அதற்கு மு முப்பத்தி ஓராது ஸ்லோகத்தில் உதாரணத்தை சொல்லி முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் உபாயத்தையும் அதனால் வரக்கூடிய பலனையும் சொல்லுகின்றார் இந்த ரெண்டு ஸ்லோகத்துலேயே ஒரு முக்கியமான கருத்து புண்ணிய கர்மா புண்ணிய பலன் அப்படிங்கிற கருத்து வருது முதல் முப்பத்தி உதாரணம் முப்பத்தி ரெண்டில் அந்தலேருந்து விடுபடுவதற்கு உபாயம் அதனால் உள்ள பலன் ரெண்டுகளை சேர்ந்து எப்படி விடுபடுறாருனா அதுக்கு புண்ணிய கர்மம் வேணுங்கிற கருத்தையும் சொல்கிறார் வலியுறுத்துறார் இங்கே முப்பத்தி ஒன்று ஏற்கனவே முப்பதுன்னு அந்த பூச்சி உதாரணம் சொன்னார் அது வந்து சிக்குண்டு தவிக்குதுன்னு சொன்னார் அந்த ஒரு அலையிலேருந்து இன்னொரு அலைக்கு போகுதுன்னு சொல்லி இங்கே என்ன சொல்கிறாருன்னா அதே பூச்சியானது சத்கர்ம பரிபாகாத் தே சத்கர்ம பரிபாகாத் புண்ணிய கர்மம் வெளிப்படும் பொழுது அந்த பூச்சியினுடைய புண்ணிய கர்ம வசத்தினால அது வெளிப்படும் பொழுது யாரோ ஒரு புண்ணியவான் வந்து அதை தூக்கி கரையில் விட்டுறானோ அது எப்போ நடக்குதான் அது ஏதோ புண்ணியம் பண்ணியிருந்து அந்த புண்ணிய கர்மம் வெளிப்பட்டால் அந்த பூச்சி காப்பாற்றப்பட்டு தரைக்கி தூக்கி விட்டுறானோ அதாவது புண்ணிய கர்மம்னா பூர்வஜன்ம புண்ணியம் இப்போ உள்ள புண்ணியம் இதெல்லாம் ஏ எப்போ வெளிப்படும் நம்மளுக்கு தெரியாது அந்த புண்ணிய கர்ம வெளிப்பட்டுச்சின்னு சொன்னால் இப்படி அவன் வந்து அந்த துயரத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறான் அப்படிங்கிறார் இந்த நம்ம சின்ன குழந்தையில் ஒரு சிறுகதையில் ஒரு குழந்தை கதை படிச்சிருப்போம் ஒரு வேடை என்ன பண்ணுவான் ஒரு குளக்கரையில் ஒரு பறவையும் ஒரு எறும்பும் வாழ்ந்து வரும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இவன் என்ன பண்ணுவான் ஒரு வேடை வந்து அந்த பறவையை பார்த்து குறி அந்த எறும்பு என்ன பண்ணேன் கடிச்சிடும் அந்த குறி பார்க்குறேன்னு கடித்தோம்னா அது அம்பு என்ன பண்ண வேற பார்க்க ஒடிக்கிறோம் பறவை பறந்து போயிடும் பிறகு என்ன பண்ணோம் அந்த பறவை வந்து இதுக்கு இது அது இப்போ இது பண்ண புண்ணிய கருமம் எது எறும்பு வந்து பறவையை காப்பாற்றிருக்கு ஒரு புண்ணிய கருமம் பண்ணிருச்சு பிறகு என்ன ஒரு நாள் வந்து மேலே பூரிக்கிட்டிருக்கும்போது கீழே காற்று அடித்து இந்த எறும்பு தண்ணியில் விழுந்துடும் தத்தளிச்சுக்கிட்டு பறவை என்ன பண்ணும் ஒரு இலையை கிள்ளி கிள்ளி தண்ணியில் போடும் போட்ட உடனே அது வந்துடும் அப்போ இது பண்ண புண்ணிய கருமம் இப்போ ரெண்டாவது வேலை செய்யணும் வேலை செஞ்சோன்னா தானே கரெக்ட் ஏறி அந்த வந்து அப்படியே ஏறி வந்துடும் அது மாதிரி இந்த பூச்சியினுடைய புண்ணிய கர்மம் வெளிப்படும் பொழுது யாரோ ஒருவன் என்ன பண்ணுறானா அதை தூக்கி கரையில் விட்டுறானான் விட்ட உடனே என்ன பண்ணுது கருணாநிதினா உத்ருதா தீர தருச்சாயாம் பிராப்பிய அந்த கருணையே உருவான ஒருவரால் அது வெளியே தூக்கி விட்ட உடனே கரையில் இருக்க மரத்து நிழல்ல அப்படியே அழகாக சந்தோஷமாக அப்பாடா நிம்மதியாக போச்சுன்னு இழைப்பாரு தான் அந்த பூச்சி அதை போல அப்படிங்கிறார் அந்த பூச்சியை போல அப்படிங்கிறார் இந்த வேதாந்த வகுப்புக்கே புண்ணிய இல்லைன்னா இந்த விஷயத்துக்குள்ளே நுழையவே முடியாது நம்ம என்ன நினச்சிக்கிட்டுருக்கோம் புண்ணியம்னா எத்தனையோ விஷயங்கள் புண்ணியம் புண்ணியம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இதில் வர்றது இந்த வேதாந்த வகுப்புக்கு வர்ற பாருங்கள் இதுதான் இருக்கிறதுலேயே பெரிய புண்ணியம் வர்றது புண்ணியம் புரிகிறது அதைவிட புண்ணியம் புரிஞ்சல் நிலைபுறது அதை விட புண்ணியம் பகவத்கீதையில் ஏழாவது என் பார்க்க போகிறோம் அதாவது மனுஷியானாம் சகசிரேசு கச்சித் எததி சித்தையே எததாமபி சித்தானாம் கட்சித்மாம் வேத்தி தத்வதக ஆயிரக்கணக்கான மனிதர்களுள் யாரோ ஒருவன் என்னை அடைவதற்காக முயல் முயல்கிறான்கிறார் ஆயிரக்கணக்கான என்னென்ன நூறாயிரம் பத்தாயிரம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் முயற்சியை யாரோ ஒருத்தனையும் பண்ணுறாங்கிறார் அப்படி முயல்பவர்களுள் யாரோ ஒருவன்தான் என்னை தத்துவ ரீதியாகங்கிறார் தத்துவ ரீதியாக அறிவுபூர்வமாக உள்ளபடி உணர்கிறான்ங்கிறார் அப்போ இது எவ்வளோ பெரிய அபூர்வம் இங்கே கும்பாபிஷேகம் பண்ணுங்க எவ்வளோ பெரிசா விளம்பரம் எல்லாம் லட்சக்கணக்கான ஆள் இருப்பாங்க பகவத்கீதை சொன்னால் கேட்க ஆள் ஏன்னா அது முடியாது வர்றதே அபூர்வம் தான்ங்கிறார் பகவானே சொல்கிறார் ஏழாவது அடுத்த வரப்போகிற அத்தியாயத்தில் சொல்ல போகிறார் அது முயற்சி பண்ணுறது ஆயிரக்கணக்கான யாரோ ஒருத்தனுங்கிறார் முயற்சி பண்ணுறான்னா அப்போ இதெல்லாம் புண்ணியம் இல்லாட்டி உள்ளயே வர முடியாது அந்த புண்ணிய வசத்தினால்தான் இவன் தத்துவத்தை புரிகிறாங்கிற கருத்தை அடுத்து சொல்ல போகிறார் அடுத்த அந்த முப்பத்தி ரெண்டாவது சுலகத்தில் சொல்ல போகிறார் பூச்சி செய்த புண்ணியம் வந்து அதனுடைய உயிரை காப்பாற்றிருச்சு நாமளும் என்ன செய்யறது தெரியுங்களா ஏதோப்பா கடவுள் அணுகிறான் தப்பிச்சேன் ஒரு நோய் வந்துருச்சு டாக்டரே பிழைக்க மாட்டான்னு சொல்லிடுறாரு என்ன சொல்லுவான் ஏதோ செஞ்ச புண்ணியம்ப்பா என்னையை காப்பாற்றிருச்சு சொல்கிறோமா இல்லைங்களா இன்னொன்று சொல்லுவான் உன்னுடைய இன்னைக்கு ஒன்றாலதான்ப்பா நான் தப்பிச்சேன் நான் உயிர் பழைத்தேன் அந்த உயிர் பழைக்கிறதுங்கிறது அது ஒரு புண்ணிய கர்மம் அதை இங்கே பூச்சிக்கு உதாரணமாக சொல்கிறார் அப்படி ஒரு புண்ணிய கர்மத்தினால் இந்த பூச்சி உயிர் பழிச்சது எப்படியோ அதை போலவே அப்படிங்கிறார் பொதுவாக மனிதர்கள் விஷயத்தில் மிக பெரும் கருணைங்கிறது என்ன சொல்வோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் செல்வம் வந்துருச்சுன்னா கடவுள் எனக்கு கருணை காமிச்சிட்டார் நல்லா படித்து பாஸ் பண்ணியாச்சுன்னா கடவுள் கருணாக காமிச்சிட்டார் சொல்கிற மாதிரி இல்லைங்களா அப்படிதான் சொல்கிற நம்ம அதே மாதிரி அந்தஸ்து பிற சொலகம் போகிறது எல்லாம் கடவுளுடைய அனுகிரகம் கருணை அப்படிங்க கடைசி அதை விட என்ன சொல்லுவோம்னா உயிரை காப்பாற்றுறது பெரிய கருணைங்க இதை விட உயிரை காப்பு ரொம்ப சீரியஸ் டாக்டர் பிழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்போ உயிர் பிழைச்சா என்ன சொல்லுவான் உண்மையிலே கடவுள் அனுகிரகம்தான் வேறு என்ன எல்லா டாக்டருன்னு கைவிட்டாச்சு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி ஒருத்தர் பிழைச்சி வந்தால் என்ன சொல்லுவோம் அதுதான் கடவுளுடைய பெரிய அனுகிரகம்னு சொல்லுவோம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா தத்துவத்தை புரிய வைக்கிறதே பெரிய அனுகிரகங்கிறார் இங்கே அது வந்து புண்ணிய கவசத்தினால்தான் வரும் அப்படிங்கிறார் அதிலிருந்து துக்கத்தை நீக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை இங்கே சொல்கிறார் மிக கருணை தத்துவத்தை புரிய வைக்கும் மனத்தை கொடுத்து அதுக்கு தகுந்த குருவிட்ட நம்மளை அனுப்பிச்சி அதுக்கு தகுந்த எப்படி ஒரு கருணே வடிவான ஒருத்த வந்து தூக்கி விட்டானோ அது மாதிரி கருணையே வடிவான குரு வந்து என்ன பண்ணுவாராம் நம்ம சம்சார கடல்லேருந்து தூக்கி விட்டுருவாராம் அதுக்கு புண்ணியகர்மா வேலை செய்யணும் அப்படிங்கிறார் இங்கே அது என்ன சொல்கிறார் அடுத்த அந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் குருவினுடைய லட்சணத்தை சொல்கிறார் அந்த பூச்சி உதாரணத்தை போல் சொல்லி குருவின் லட்சணம் குரு எப்படி இந்த சிஷ்யனை கரையேற்றுறார் அங்கே பூச்சியை கையை பிடிச்சி தூக்கி வெளியே விட்டுறான் இங்கே குரு இந்த சிஷியனை எப்படி கரையேற்றுறார் அதனால் சிஷியன் அடைகிற பலன் என்னங்கிறத இந்த முப்பத்தி ரெண்டாவது சுலோகத்தில் சுருக்கமாக சொல்லிவிட்டு அவர் என்ன எதன் மூலமாக இவனை கரையேற்றுகிறாரோ அதை அடுத்து ஒரு நாலஞ்சு சுலோகத்தில் விளக்கிறார் அதை பற்றி விளக்க சொல்கிறார் இப்போ முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் குருவின் லட்சணத்தை சொல்கிறார் அதாவது தத்வ தரிசனக ஆச்சாரியார் அப்படிங்கிறார் அதாவது சுரோத்திரிய பிரம்மணிஷ்டன் அப்படிப்பட்ட குரு மூலமாகங்கிறார் இந்த புண்ணிய கர்மங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வேலை செய்யறதுன்னு சொல்ல முடியாது இந்த சாமியிட்ட ஒருத்தர் ஒரு அம்மா வந்தாங்க அவங்க வந்து நிச்சயம் பையனுக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க பையன் ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்குறான் ஏற்கனவே இந்த உதாரணம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்குறாப்பில் நிச்சயம் பண்ணியாச்சு ஒரு ஆறு மாதம் கழித்து அந்த அம்மா திருப்பி வர்றாங்கன்னா பையன் கல்யாணம் முடிஞ்சாச்சா நல்லா இருக்கணான்னு கேட்குறாங்க சாமி என்ன சொல்கிறாருன்னா கல்யாணம் நின்று போச்சு அப்படிங்கிறாரு கல்யாணம் நின்று போச்சு அப்படிங்கிறாரு ஏமா நின்று போச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அந்த அம்மா வந்து நிச்சயம் பண்ண உடனே ஃபோன் பண்ணு பொண்ணு பையன் அப்போ சந்தியாவாதனை பண்ணிக்கிட்டு இருந்தான் நான் ஃபோன் எடுத்தேன் அப்போ சந்தியா வந்து சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பிறகு பண்ணா சொல்கிறேன் அப்படின்ட்டேன் இப்படி ஒரு நாலஞ்சு இடம் சந்தியாவந்தனம் பண்ணுற போது அந்த டயத்துலேயே ஃபோன் பண்ணிச்சு அது அப்படி என்ன ரெகுலராக இப்படி சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த மாப்பிள்ளையே நம்மளை கட்டணும் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை வந்து வேணான்றிச்சான் சாமி என்ன வார்த்தை சொன்னாரு இல்லைங்களா அந்த சந்தியாவை வந்துன்னா அந்த பையனை காப்பாத்திருச்சுன்னார் அந்த சந்தியா வந்துன்னா அந்த பையனை காப்பாத்திருச்சுன்னாரு ஏன்னா இவன் புண்ணிய கர்மா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ இது அதுக்கு என்னென்ன ஜாலியாக அப்படியே சுத்தன்னு செய்யணும் அதுக்கு என்ன இருந்திருக்கும் போல் இருக்குது அப்போ அப்படி போட்டப்போனா கல்யாணம் முடிச்சிருந்தான்னா சிரமப்பட்டுருப்பான் இவனை காப்பாற்றுனே சந்தியாக வந்துங்கிறார் சாமிஜி அப்போ அந்த புண்ணிய கருமா வந்து எப்படி வேலை செய்யும் சொல்ல முடியாது அது மாதிரி இதை கருணையே உருவான குரு நம்மளை கிடப்பாரா அதை சொல்கிறார் சுரோத்ரிய பிரம்மணிஷ்டன் அதாவது தத்வ தர்சிணக ஆச்சாரியாத் ஆச்சாரியா தத்வ தரிசினக குருமார்களில் மொத்தம் மூணு விதம் இருக்காங்க வேதாந்த விஷயத்தில் மற்ற குருமார்கள் பற்றி பேசலை சில பேர் வந்து மாந்திரிகம் சொல்லித்தர குரு இருப்பார் எத்தனையோ குருமார்கள் என்னென்னமோ விதத்தில் இருப்பாங்க பையப்பசாமிகள் மேலே போட்டால் கூட நிறையா குரு சாமி நிறையா குருசாமிகள்லாம் இருக்காங்க இங்கே அதை பற்றியெல்லாம் நம்ம பேசலை இங்கே மூணு விதமான குருமார்கள் வேதாந்தத்தில் எப்படின்னிங்கன்னால் ஃபஸ்ட்டு ஸ்ரோத்ரிய பிரம்ம நிஷ்டன் அதாவது முறையாக ஒரு குருவிட்ட போய் பாடமெல்லாம் கேட்டு அவரும் தெளிவாக புரிஞ்சு அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிற கூடி கூடிய குரு இருக்கக்கூடிய குரு இவர் முதல் குரு அவருக்கு பேர் சுரோத்ரிய பிரம்மனிஷ்டன் சுரோத்ரியம்னா முறையாக பாடம் கேட்குறது பிரம்மனிஷ்டன்னா பிரம்மத்தை புரிஞ்சு அதில் நிலையாக இருக்கிறது ரெண்டாவது வகையான குரு பிரம்மனிஷ்டன் கிடையாது அவருக்கு பிரம்மத்தெல்லாம் புரியலை ஆனால் முறையாக பாடம் கேட்டிருக்காரு நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த சுலோகம் இந்த இடத்துல இந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லிடுவார் அவருக்கு அது அர்த்தம் புரிஞ்சு சொல்கிறாரான்னு தெரியாது இந்த மனப்பாடமணி ஒப்பிக்கிறாங்கல்ல ஆனால் முறையாக சொல்வார் முதல்ல இதை பண்ணணும் முதல்ல இப்படி இருக்கணும் ரெண்டாவது இப்படி இருக்கணும் ஏன்னா படிச்சிருக்கார் ஆனால் அவர் அதை புரிஞ்ச நிலையப்பட்டுருக்கார இல்லை ஆனால் முறையாக படிச்சிருக்கார் இவருக்கு பேர் வெறு சுரோத்திரியன்னு பேர் இந்த ரெண்டாவது வகையான குருவுக்கு மூணாவது வகையான குரு எப்படின்னா முறையாக படிக்கலை நல்லா தபஸ் பண்ணியிருக்கார் ஏதோ பூர்வ ஜென்ம வாசனை அதில் ஏதோ ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அதில் ஞானம் வந்துருச்சு அவருக்கு புரிஞ்சுக்கிட்டார் ஒரு சில வார்த்தைகளிலே புரிஞ்சுக்கிட்டார் இவர் வந்து வெறும் பிரம்மணிஷ்டன் அவர் வாழ்க்கை முறை ஒழுங்காக இருக்கும் தத்துவத்தை புரிஞ்சுருப்பார் ஆனால் அடுத்தவங்க சொல்லித்தர தெரியாது ஏன்னா அவர் முறையாக படிக்கலை முதல் குரு முறையாக படிச்சிருக்கார் புரிஞ்சிருக்கார் அதில் நிலை பெற்றிருக்கார் அவரால் சொல்லித்தரவும் முடியும் வாழ்ந்து காட்டவும் முடியும் ரெண்டாவது வகையான குரு முறையாக படிச்சிருக்கிறாரு வாழ்ந்து காட்ட முடியாது ஏன்னா அவருக்கு விஷயம் புரியலை டெக்ஸ்ட்டு இந்த பிஎட்லாம் படிக்கிறோம் இல்லை டீச்சர் தேனிங்லாம் படிக்கிறாங்க படித்து சொல்லிக் கொடுப்பாங்க மூணாவது வகையானவர் புரிஞ்சிருக்காரு ஆனால் முறையாக படித்து அவர் வெறும் பிரம்மன் இப்படி மூணு வகையான குருமார்கள் இருக்கிறார்கள் உத்தமமான குரு யாருன்னு கேட்டால் முதல் குரு முறையாகவும் படிச்சுருக்கணும் புரிஞ்சே இருக்கணும் அதில் ஸ்ட்ராங்காக அந்த கருத்தில் உறுதியாகவும் அவர் இருக்க வேண்டும் அவர் தான் என்ன பண்ணுவாருங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுப்பார் முதல்ல ஒருத்தர் வரான் கேட்டான்னா முதல்ல அவனை பக்குவத்தை பார்ப்பார் இவன் சரியாக இருக்கானா இவனுக்கு முதல்ல எதை சொல்லிக் கொடுக்குறது முதல்ல கர்மயோகத்தை சொல்லிக் கொடுக்குறதா ஞான யோகத்தை சொல்லிக் கொடுக்குறதா அவனுடைய மனசை அறிஞ்சு சொல்லிக் கொடுப்பார் இந்த கடைசியாக இருக்காரே ஞானத்தை அடைஞ்சவர் முறையாக படிக்கலை அவர்கிட்ட போய் எனக்கு மனது ரொம்ப அழுக்காக இருக்குது சாமி நான் என்ன பண்ணுறேன்னா மனசுனே அவனுக்கு கிடையாதேப்பா நீ எதுக்கு மனசை அப்படி அழுக்குங்கிறன்றுவர் என்ன தத்துவத்தில் கடைசியில் என்ன சொல்லுவான் மனசுனே ஒன்று இல்லை பொய்ன்னு சொல்கிறான் ஆரம்பத்தில் அவனுக்கு போய் மனசே இல்லைன்னு சொன்னால் எப்படி மனசை சுத்தப்படுத்த முடியும் அவர் பிரம்மன் இஷ்டன் இவர் என்ன பண்ணுவார்னா முறையாக படித்து என்ன முதல்ல அவன் தகுதியை பார்ப்பார் பார்த்துட்டு சொல்வார் ராமகிருஷ்ண பிரம்ம சேர்த்த நிறையா சிஷியர்கள் இருக்காங்க ஒரு சிஷியர் வந்து போட்டில் வரும் பொழுது அவரை பற்றி ஒருத்தன் ரொம்பதான் முரடா அந்த அந்த சிஷியாக இவரை பற்றி லேசாக சொன்னோம்னா அடித்து கடை தண்ணிக்குள்ளே தூக்கி போட போயிடுவான் இங்கே வந்து எல்லோரும் சொல்லுவாங்க ஏன்டா அப்படி பண்ணுற அவனுக்கு புத்தி இல்லையா பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணுங்கிறாரு இன்னொரு சிஷியம் ரொம்ப கோலை வீரங்கிறதே துப்பராக கிடையாது அவன் அதே போட்டில் நூறு இடம் வந்து அவருக்கும் திட்டிக்கிட்டு வருவான் இவன் இந்த மாதிரி திட்டினா சாமி அமைதியாக இருந்துச்சே மணியெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது குருவை சொல்லும் போது நீ கோவிக்க வேணாமா பாரு இவனுக்கும் கோவிக்க சொல்கிறார் அவனுக்கு வந்து சோகமையை வந்து ரொம்ப கோலையாக இருக்கான் இன்னொருத்தனா அமைதியாக இருக்க சொல்கிறார் அவன் மனசுக்கு தகுந்த மாதிரி சொல்லித்தர தெரியும் இந்த சுரோத்திரிய பிரம்ம நிஷ்டன்கிறவர் யார் எந்த மனநிலை இருக்கான்னு பார்த்து உபதேசத்தை பண்ணுவார் அப்படிப்பட்ட குருவிடம்ங்கிறார் ஓங்காரந்த சாமி தபோவனத்தில் சேர்ந்திருக்கார் அவருக்கு முன்னாடி பத்து வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் இந்த பிரம்மச்சாரிகள்லாம் நிறையா இருந்தாங்க இவர் போய் சேர்ந்து ஆறு மாதம் ஆகுது அந்த சிஷியர்களுக்கெல்லாம் சாமி சன்னியாசம் கொடுக்க யார் சித் அப்போ ஒரு ஏழு எட்டு பேரை செலெக்ட் பண்ணி கூப்பிட்றார் ஏழு பேரை எட்டு பேரை கூப்பிட்றாரு அதில் உங்கரு சாமியும் கூப்பிட்றார் இவருக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிரம்மச்சாரிகள் இருக்காங்க அவங்கள கூப்பிடல இவர் வந்து சேர்ந்து ஆறு மாதம்தான் ஆகுது சாமி என்ன சொன்னாருங்கன்னா சாமி எனக்கு சீனியர் நிறையா இருக்காங்க நீங்கள் எனக்கு போய் இப்போயே சந்தியாசம் தரேன்னு கேட்டார் யார் எதில் சீனியருங்கிறது எனக்கு தெரியும் நீ பேசாமல் இரு அப்படின்னாராம் ஏன்னா யார் எதில் சீனியர்னு தெரியுது ஏன்னா இவர் ஆறு மாதம் ஆறு சீனியரார் அவருக்கு வந்து எல்லா பக்கமும் இருந்திருக்கு அது வந்து யாரும் அந்த ஸ்ரோத்ரிய பிரம்மன் இஷ்டங்கிற குரு தான் அப்படி உபதேசம் பண்ண முடியும் யாருக்கு எது தேவைன்னு பார்த்து உபதேசம் பண்ணுவார் இது முதல் தரமான குரு அப்படிங்கிறார் இப்போ ரமணர்லாம் இருந்தார் ராமகிருஷ்ணர்லாம் இருந்தாங்கன்னா ராமகிருஷ்ணர் தொண்டையில் புத்துணோய் அவர் வந்து ஞானத்தை அடைஞ்சு நிஷ்டையில் இருந்தார் சாதசலர் வலிக்குது அப்படியே பாரு பிறகு வந்து சாப்பிட முடியாமல் இருக்கும் இத்தனை பேருடைய உடம்பில் சாப்பிட்றேன் பார் அப்போ ஞானத்தோடு அவர் வாழ்ந்தார் ரமணர் கையில் புற்றுநோயும்பாங்க வலிக்கிறாருன்னு கேட்டால் ரோலரை வச்சு ஏற்றுறது மாதிரி வலிக்குதும்பார் ஆனால் அதுக்காக அவர் துக்கப்பட்டுக்கிட்ட அந்த ஞானம் இருந்ததுனால அது வழியும் இருக்கும் தான் துக்கப்படலைவர் இவங்கள்லாம் எப்படின்னா முறையாக கேட்டும் இருக்காங்க ஞானத்தை அடைஞ்சி அதில் நிஷ்டையும் அடைஞ்சிருக்காங்க சென்னையில் ஒருத்தர் இருந்தார் அவர் முறையாக படித்தார் அவர்கிட்ட பெரிய பெரிய சன்னியாசரும் பாடம் படிப்பாங்க அவர் ஏன்னா அவர் முறையை எந்த பாடத்தில் எந்த உபனிஷத்தில் எந்த மந்திரத்தை எடுத்துக்காட்டாலும் தெளிவாக அதுக்கு இலக்கணத்தோடு விளக்க சொல்லிடுவார் ஆனால் அவர் பிரம்மத்தை புரிஞ்சு அதில் விஷ்டி அடைஞ்சிருக்காருனா இல்லை ஏன்னா காலையில் ஆறரைக்கு அவர் காஃபி வேணும் வீட்டில் ஆறு முப்பத்தஞ்சி ஆட்சி பெரிய கலவரமே நடக்குமா அது அதை கூட வாங்கிக்கிற முடியும் அப்போ முறையாக படிச்சிருக்காரு அதனுடைய பலன் வந்து அவருக்கு கொஞ்சம் கூட இல்லை இவர் சு அவனை அவர்த்து படிப்பாங்க அவர்கிட்ட படிக்கலாம் அவர் வாழ்க்கையை கடைப்பிடிக்கக்கூடாது முதல் குரட்டை படிக்கவும் செய்யலாம் வாழ்க்கையை கடைப்பிடிக்கலாம் மூணாவது ஆள் சொன்ன பாருங்கள் பிரம்மன் இஷ்டன் ஏதோ ஒரு த ஒரு ஞா பூர்வஜன்ம பலலினால் தப வலிமையினால் ஒரு சில வார்த்தைகள் கேட்டவன ஞானம் வந்திருக்கும் அவங்க வாழ்க்கை முறையாக இருக்கும் தவ வாழ்க்கை இருக்கும் அதை கடைப்பிடிக்கலாம் பாடம் கேட்கக்கூடாதுங்கிறாங்க நீங்கள் போய் பாடம் கேட்டால் என்ன சொல்லுவார் அது சொல்லார் மனசில் எனக்கு அழுக்காக இருக்குது மன அழுக்கை எப்படி நீக்கிறதுன்னா மனசுனே ஒன்று கிடையாது இப்போரு அப்போ அவங்ககிட்ட பாடம் கேட்கக்கூடாது அவங்க வாழ்க்கையை பார்க்கலாம் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் எல்லாம் பண்ணலாம்ப்பாங்க இது மூணாவது அப்போ சுரோத்ரிய பிரம்மணிஷ்டன் முறையாக கேட்டு புரிஞ்சு ஞானத்தை அடைஞ்ச குரு ரெண்டாவது சுரோத்ரியன் இவர் கேட்டிருக்காரு படிச்சிருக்காரு பிரம்ம நிஷ்டன் ஆகலை இந்த ரெண்டு பேர்ட்டையும் பாடம் கேட்கலாம் முதல் ஆழ்த்த பாடமும் கேட்கலாம் அவர் வாழ்க்கையும் பின்பற்றலாம் ரெண்டாவது ஆள்கிட்ட பாடம் கேட்கலாம் அவர் வாழ்க்கையை பின்பற்றக்கூடாது மூணாவது ஆள் வாழ்க்கையை பின்பற்றலாம் பாடம் கேட்கக்கூடாது இதில் முதல்ல சொன்ன குருமார்கள் புண்ணியவசத்தால் கிடைப்பார்கள் அப்படிங்கிறார் சுரோத்ரிய பிரம்மணிஷ்டன் அப்படிங்கிறார் ஆச்சாரியா தத்துவ தர்சிநகர் தத்துவத்தை அறிந்த பிரம்மணிஷ்டன் தத்துவ தரிசனகனா ஆச்சாரியான முறையா படித்தவர் ஸ்ரோத்திரியன் அந்த குருவிடம் முறைய கேட்கறதுங்கிறார் இப்ப சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு உதாரணம் சொல்லலாம் அதாவது ஒருத்தர் வர்றாரு அவருடைய தன்மையை பார்த்து சொல்லிக் கொடுக்கணும் இப்போ ஸ்கூலில் கூட இது சப்ஜெக்ட் கொஞ்சம் வேற வேறதா இருந்தாலும் சொல்கிறேன் எல்கேஜிக்கு என்ட்ரிவி வைக்கிறாங்க பார்த்துருக்கீங்கல்ல ஸ்கூலில் எந்த வகையில்ங்காய அப்போத்தே ஸ்கூலுக்கே ஷேகா வர்றான் அவங்க அப்பா படிச்சிருக்காரா அவங்க அம்மா படிச்சிருக்காங்களா அதுக்கு பிற வாத்தியார் இதுக்கு ஸ்கூல் நடத்தணும் அவங்களுக்கு எளிமையாக இருக்கும்னு பார்க்குறாங்க திருப்பூரில் ஒரு ஸ்கூல் ராமகிருஷ்ண வித்யாலயான்னு ஒரு ஸ்கூலு அங்கே ஒரு ஆறு ஏழு பேர் சாமியுடைய சிஷியர்களே நடத்தினாங்க அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அந்த நம்பர்லாம் எழுதி ஒரு பெரிய டில் போட்டு குளிக்கி எடுப்பாங்க நூறு பேர்னால் அதில் யாருக்கு வருது அவனுக்கிட்டே சீட்டு அந்த உள்ள கரஸ்பாண்ட் ஆறு பேர் ப ஒரு பையனுக்கு கிடைக்கல அவருக்கு எழுதி போட்டு வேறு ஸ்கூலில் சேர்க்குறாரு அவர் முடியாதுட்டாங்க அப்புறம் அடுத்த வருஷம் யாரோ வேக்கண்ட் ஆனப்பறம் சேர்க்குறாங்க அப்போ இந்த எல்கேஜியில் ஒன்றுமே தெரியாத வர்ற வேண்டா கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து முறையாக இப்போதிக்கும் உனக்கு வேணாம் ஞான விஷயம் வேணாம் செயல் வந்து ஆசிரமத்துக்கு போனால் பக்குவமே இல்லைன்னு வச்சுக்கங்க பசுமடத்தை பார்த்துக்கன்றுருவாங்க பசு மடம் பார் ரெண்டு கிச்சனை பார்த்துக்க கர்மயோகமாக முதல்ல வேலையை செய்ய கொஞ்சம் நாள் ஆகும் பிறகு என்ன பண்ணால் கொஞ்சம் பக்குவமான பூஜையை பாரு அங்கே பூஜை ரூம்பரில் இருக்கும் இல்லை கோயிலில் இருக்கும் பூஜையை பாருப்பாங்க பிறகு தான் வேதாந்து சொல்லி கொடுப்பாங்க இது அந்த முறையாக வரக்கூடிய குரு வந்து இப்படி தான் டீச்சர் சில பேர் நல்லா டேலண்ட்டாக வந்திருக்காங்க நாளைக்கே கிளாஸ்க்கு வந்துடுவேன் ஏற்கனவே எனக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் பதினஞ்சு பேர் ஒரு ஆசிரமத்துக்கு போகிறாங்க வேதாந்தம் படிக்க ஒரு வாரம் கழித்து வகுப்புன்னு சொல்லிடுறார் குருமார் ஒரு அஞ்சு பேர் என்ன பண்ணால் ஒரு வாரம் இருக்குல்ல பக்கத்தில் இப்போ தேனின்னா தே கொடைக்கானல் இருக்குது பக்கத்தில் வைகா டம் போய் சுற்றிட்டு வரும் ஒரு நாளைக்கு இங்கே ஒரு நாளைக்கு அங்கேன்னு சுற்றிக்கிட்டு இன்னொரு அஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்க ஆசிரமத்துக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது பார்ப்போம் அப்படி சொல்லி அங்கே பூஜை ரூமு மற்ற கோயில் லைப்ரரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே எல்லாம் பார்க்குறாங்க இன்னொரு அஞ்சு பேர் என்ன பண்ணுறான் என்ன சப்ஜெக்ட் எடுக்க பாருங்கள் இந்த புக்கை லைப்ரரியில் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறான் குரு வந்தாரான் என்னென்ன பண்ணீங்கன்னு கேட்டிருக்காரு இந்த முதல்ல வந்தால் பாருங்கள் நீங்கள் பசு மடத்தை இந்த வெளியே சுற்ற பசு கிச்சன்லாம் பார்த்துக்கங்கன்ட்டாரான் ரெண்டாவது வந்து அஞ்சு பேர் என்ன பண்ணியிருக்கிறார் பூஜையை பார்த்துக்கங்கன்ட்டுறான் இந்த லைப்ரரியில் போய் புக்கெல்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணால் பாருங்கள் நாளைக்குருந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரான் அப்போ என்ன மனநிலையின் தெரிஞ்சு அவனுக்கு சொல்லித்தர் மெத்தேட் தான் உத்தமமான குரு அப்படிங்கிறார் அந்த குரு எப்படி கிடைக்கிறான் புண்ணிய வசத்தால் இவனுக்கு கிடைக்கின்றான்ங்கிறார் அவர் எப்படி இவனை வந்து நீக்க அந்த இதில் வந்து நீக்கிறார்னு சொன்னால் பஞ்சகோஷ விவேகத்தின் மூலமாக அவர் இவனை கரையேற்றுகிறார் சம்சார சக்கரத்தில் இருந்து மீட்டுகிறார் அப்படிங்கிறார் பஞ்சகோஷம்னா பஞ்சன்னா ஐந்து கோஷம்னா உரை நம்மையை வந்து நம்முடைய உண்மை சொரூபத்தை ஐந்து உரை மறைத்திருக்கிறது ஐந்து உரை மறைத்திருக்கிறது உரையினா மறைத்தல் கத்திக்கு உரைன்னு சொன்னால் கத்தியை மறைச்சிருக்கும் உரையின்ன கோஷம்னா மறைத்தல்னு பேர் ஐந்து விதமான இது வந்து மறைச்சிருக்கு அதை ஒவ்வொன்றா நீக்கி நம்மளுடைய உண்மை சொரூபத்தை இந்த சுரோத்ரிய பிரமணிஷ்டனுங்கிற குரு வந்து புரிய வைக்கின்றார் அப்படிங்கிறார் அதனால் அவன் என்ன அடைகிறான்னு சொன்னால் மேலான சாந்தியை அடைகிறான் இந்த பஞ்சகோஷத்தை பற்றி ஒரு அத்தியாயமே சொல்லியிருக்கார் இந்த இதில் மூணாவது அத்தியாயம் முழுச பஞ்சகோஷ விவேகம் தான் அதை மையமாக வச்சு நிறைய கருத்துக்களை விளக்குவார் மூணாவது அத்தியாயத்தில் இதே பஞ்சதில இங்கே சுருக்கமாக சொல்கிறார் சுருக்கமான விளக்க இங்கே சொல்கிறார் நம்ம இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் அங்கே போகும்போது ரொம்ப விரிவாக பார்க்கலாம் இதுவே போதும் இப்போதைக்கு நிறைவான சாந்தியை அடைகிறான்ங்கிறார் அங்கே முப்பதாவது சுலோகத்தில் என்ன சொன்னார் செயல் போகம் போகம் டு செயல் சம்சார சக்கரத்தில் உழண்டு இவன் அமைதியின்மை அடைகிறான் சொல்லியிருந்தார் இங்கே என்ன பண்ணுறார் இந்த விவேகத்தின் மூலமாக இவன் மேலான சாந்தியை அடைகிறான் பராம் சாந்திம் பராம் நிர்வத்தி லபந்தே அப்படிங்கிறார் மேலான சாந்தியை இவன் அடைகிறான் அப்படிங்கிறார் குறைவில்லாத நிறைவான முழு அமைதி அடைகிறான் அது என்ன நிறைவான சாந்தி அதுக்கு ஏதாவது ஒரு டெஃபனிஷன் இருக்கா அமைதினா அமைதி முழு அமைதி சாந்தின்னா எனக்கு சாந்தி தேவையில்லைன்னு எப்போ என்ன போகிறதோ அதே முழுமையான சாந்தி நான் சாந்த ஸ்வரூபம் நான் ஆனந்த ஸ்வரூபம் நான் ஆனந்தத்தை நாடி போக வேண்டியதில் நான் எப்பொழுதும் முழு நிறைவோடு தான் இருக்கிறேன் எனக்கு நிறைவு தேவையே இல்லைங்கிற புத்தி வருது பாருங்கள் வெளியே நிறைவை தேடி போக வேண்டிங்கிற புத்தி வருது பாருங்கள் அதுதான் முழுமையான நிறைவுங்கிறார் விஸ்வாமித்திரர் வந்து பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கும் பொழுது வாங்க சொல்லும் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷிங்கிற பட்டத்தை வேணும்னு நினைக்கிறார் அவர் சொல்லவே மாட்டார் வசிஷ்டர் வந்து இவர் பிரம்மனிஷ்டன்னு சொல்லவே மாட்டார் ஒரு விட சொல்லுவார் கூப்பிட்டு வசிஷ்டர் நீ வந்து பிரம்மரிஷி நான் சொல்லுவேன் பிரம்மனிஷ்டன் பிரம்ம ரிஷி ஆயிடுவேன் எப்போ தெரியுமா நான் இப்போ ஒரு மந்திரம் சொல்லுவேன் ஆயிரத்தெட்டு தடவை சொல்லுவேன் நான் சொல்லி முடித்தவனே தலை வெடிச்சிடும் வெடித்தவனே நீ வந்து பிரம்ம இது பிரம்ம ரிஷி ஆயிடுவேன் அப்படிங்கிறார் சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு சொல்லிவிட்டு உக்காந்து சொல்ல ஆரம்பிச்சிருவார் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுவார் ஐ இவ்வளவு பெரிய ரிஷி தலை வெடிச்சோமே அப்படின்ட்டு சாஸ்டாக அவன் நமஸ்காரம் பண்ண பிரம்ம ரிஷி பட்டமே வேணாம் அப்படின்னு பாரான் அவர் தொட்டு பிரம்ம ரிஷியே எழுந்திரும்பாரான் எப்போ வேணாம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறாரு அப்போ அது தேவையில்லைங்கிற புத்தி வருது அவருடைய உயர விடையே அது புத்தி வரும்போது பிரம்ம ரிஷியை எழுந்திருங்கிறார் ஒரு நம்ம வேதாந்தனோடு சொல்லுவாங்க குரு கேட்பார் சிஷியன்ற பிரம்மத்தை அறிந்து விட்டாயா சிஷியன் என்ன சொல்லாதீங்க அறியவில்லை அறிய வேண்டிய அவசியமில்லைன்னு தான் நீ பாருங்கள் எப்படி இருக்குங்க நீ பிரமத்தை புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்குறார் குரு சிஷியன் என்ன சொல்கிறேன் புரியவில்லை புரிய வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு வார்த்தைகள் புரிய டெக்னிக்கலான வார்த்தை அவர் புரிஞ்சிட்டேன்னு சொன்னால் இவர் என்ன பண்ணுவார் நீ புரிஞ்ச சரியில்லைன்னு உபதேசத்தை ஆரம்பிச்சிருப்பார் ஏன்னா அது புரிகிற விஷயம் இல்லை அதாவது மற்ற விஷயத்தை அறிஞ்சிக்கிற மாதிரி அறிகிற விஷயம் இல்லை மற்ற விஷயத்தை இந்த இது எப்படின்னு மாதிரி அறியிற விஷயம் இல்லை அதனால் வேணா அது மாதிரி நான் அறியவில்லைங்கிறான் அதோட நிப்பாட்டியிருந்தானே வச்சுக்கலேன் உண்மையே புரியவில்லைன்னு டீச்சிங் ஆரம்பிச்சிருவார் அறிய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான் அப்போ நீ புரிஞ்சுட்ட போன்றார் நீ அறிய வேண்டியதை அறிந்து கொண்டாய் சென்று விடுங்கிறார் புரியுதா பிரம்மத்தை அறிந்து கொண்டாயா அறியவில்லை அறிய வேண்டிய அவசியமில்லை அறியவில்லைன்னு என்ன இந்த விஷயங்களை அறிவது மாதிரி அது அறிய முடியாது அப்படின்னு நான் அறியலை ஆனால் உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் அறிய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான் குரு என்ன சொல்கிறாரு நீ அறிஞ்சிட்ட கிளம்பு பாடம் தேவையில்லைங்கிறார் இது டெக்னிக்கலான சில வார்த்தைகள் அது மேலான சாந்தின்னு எனக்கு சாந்தி தேவையில்லைங்கிற எண்ணம் வரும் பொழுது இவன் மேலான சாந்தியை அடைகிறான் அப்படிங்கிறார் இது முப்பத்தி ஒன்று முப்பத்தொன்னு உதாரணம் சொன்னார் பூச்சி உதாரணம் அதுக்கூட புண்ணிய கர்மம்னு சொன்னார் அதனால் அந்த பூச்சி காப்பாற்றப்படுவது போல இவன் நல்ல குருவிடம் சேர்ந்து அவர் பஞ்சகோஷ விவேகத்தின் மூலமாக இவனை சம்சார கடலில் இருந்து மேதேற்றி மேலான சாந்தியை இவன் அடைகிறான் சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துக்கலாம் முப்பத்தி ஒன்று சத்கர்ம பரிபாகா தேன்னா அந்த அந்த பூச்சியின் சத்கர்ம பரிபாகாத் சத்கர்மன்ன புண்ணிய கர்மம் பரிபாகாத்ன வெளிப்படும்போது அந்த பூச்சியின் புண்ணிய கர்மம் வெளிப்படும்போது கருணாநிதினோத திருதாகா கருணாநிதினா கருணையே வடிவான ஒருவரால் உத் திருதாகா வெளியே தூக்கிவிடப்பட்ட அந்த பூச்சியானது அந்த பூச்சியின் புண்ணிய கர்மம் வெளிப்படும்போது கருணையே வடிவான ஒருவரால் அந்த பூச்சியானது வெளியே தூக்கிவிடப்பட்ட அந்த பூச்சியானது கீழே அடுத்த வார்த்தை பிராப்பிய தீர தருச்சாயாம் தீர தருச்சாயாம் தீரன்னா கரையில் உள்ள தரு தருன்னா மரம் சாயம்னா நிழல் கரையில் உள்ள தருச்சாயாம் மரத்தின் நிழலை பிராப்பிய அடைந்து என்ன செய்யுது விஸ்ராம் எந்தி யதா சுகம் யதா சுகம்னா எப்படி சுகம் சுகமாக விஸ்ராம் எந்தி விஸ்ராம் எந்தினா ஓய்வடிக்கிறதோ அந்த மரத்தின் நிழலை அடைந்து எப்படி சுகமாக ஓய்வடிக்கிறதோ சாகப்பிழைக்க போ தத்தளிச்சுக்கிட்டிருக்கு அப்போ தூக்கி கரையில் விட்டு அதுக்கு சந்தோஷம் இருக்கு எப்படி அங்கே சுகமாக ஓய்வடிக்கிறதோ அப்படி ரெண்டாவது முப்பத்தி சொல்ல முப்பத்தி ரெண்டு பாருங்க இது ரெண்டையும் சேர்த்தத்தையும் பார்க்க வேண்டியிருக்க அர்த்தம் உபதேசா உபதேசாமப் எய்வம் அப்படின்னு இருக்கு இதில் உபதேச மவாப் எய்வம் அதை பிரிச்சம் சொன்னால் உபதேச மவாப்ய ஏவம்னு பிரிக்கணும் ஏவம்னு சொன்னால் அதே விதத்தில் அதை போலவே தத்துவ தர்ஷிநக இந்த முதல் வார்த்தையை கடைசியில் பார்க்கலாம் ஆச்சாரியா தத்துவ தர்சிநகன்னா ஆச்சாரியாத் ஆச்சாரியரிடமிருந்து அதாவது முறையாக கர்த்தவர்னு அர்த்தம் ஆச்சாரியர்னால் ஸ்ரோத்ரியன்னு பேர் ஆச்சாரியாத் ஆச்சாரியரிடமிருந்து பஞ்சகோஷ விவேகனை ரெண்டாவது வரியில் முதல் வார்த்தை எடுத்துங்க பஞ்சகோஷ விவேகனை பஞ்சகோஷ விவேகத்தின் வாயிலாக முதல் வரியில் முதல் வார்த்தை உபதேசம் அவாப்பிய உபதேசத்தை பெற்று ரெண்டாவது வரியில் ரெண்டாவது வார்த்தை லபந்தே நிர்விருத்தியும் பராம் பராம்னா மேலான நிர்வருத்தியும் சாந்தியை லபந்தே அடைகிறான் லபந்தே நிர்வத்தியும் பராம்ன்றிருக்கு பராம்னா மேலான நிர்வத்தியும்ன சாந்தியை லபந்தே அடைகிறான் அந்த பூச்சியின் புண்ணிய கர்மம் வெளிப்படும் கருணையே வடிவான ஒருவரால் வெளியே விடப்பட்ட அந்த பூச்சியானது கரையில் உள்ள மரத்தின் இடலை அடைந்து எப்படி சுகமாக ஓய்வெடுக்கிறதோ அதை போலவே தத்துவ தர்சனமுடைய ஆச்சாரியரிடமிருந்து பஞ்சகோச விவேகத்தின் வாயிலாக உபதேசத்தை பெற்று மேலான சாந்தியை அடைகிறார்கள் புண்ணிய கர்மத்தின் வசத்தாலுங்கிறார் அதாவது புண்ணிய கர்மம் வெளிப்படும் போதுங்கிறது முக்கியமான வார்த்தை புண்ணிய ரொம்ப தேவை யா வச்சுங்க இதில் ஒரு பாட்டு இருக்குது திருக்குறளில் ஒரு பாடல் இருக்குது அதாவது அரண் வலியுறுத்தலில் வீழ்நாள் படாமை நன்றாற்றி நகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல்லுங்கிறார் வாழ்நாளை வீழ் வீழ்நாளாக ஆக்காமல் ஒருவன் அறம் செய்து வந்தால் தர்மப்படி வாழ்ந்து வந்தால் அது மறுபிறப்பை தடுக்கும் தடைக்கல்லாக அமையும்ங்கிறார் பிறப்பை தடுக்கிறது எது இந்த தர்ம காரியத்தை ஒரு நாள் கூட வீணாடிக்காமல் நீ செஞ்சு வந்தேன்னு சொன்னால் அந்த புண்ணியம் என்ன பண்ணுமா பிறப்பவே தடுத்து நிப்பாட்டுங்கிறார் தாய் மாணவர் ஒன்று சொல்கிறார் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் செல்வோருக்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமேங்கிறார் நம்ம சொல்கிறோம்ல புண்ணியக்காக புண்ணியம் தேடுறதுக்காக கோயில் கோயிலாக குளங்குளமாக போய் தீர்த்தம் அதுவும் ஒரு புண்ணிய கர்மம் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் செல்வோருக்கு தொடங்கினாருக்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமேங்கிறார் அதனால இந்த புண்ணிய கர்மங்கிறது இப்படியெல்லாம் வேலை செய்யும் சொல்லி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுல சொல்லியிருக்கிறாரு இனி ஸ்லோகம் படிக்கலாம் முப்பத்தி மூணு அண்ணம் பிராணோ மனோ புத்திகிம் வஸ்வசம்ணோ மனோ ஆனந்தேதி பஞ்சத்தை கோஷாதைராவிரஸ்வாத்மாம் விஸ்மிருத்தியா சம்ஸ்மிருதி இந்த ஸ்லோகத்தில் பஞ்சகோஷங்கள் எவை பஞ்சகோஷத்தின் செயல் என்ன அதனுடைய விளைவு என்னன்னு சொல்கிறார் அங்கே பஞ்சகோஷத்தின் வாயிலாகனு சொல்லிட்டார் குரு எப்படி வர வெளியேற்றுறாரு பஞ்சகோஷத்தின் வாயிலாக அந்த பஞ்சகோஷம்னா என்ன அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனுடைய விளைவு என்ன ஏற்படுது இந்த மூணு கருத்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லுது பஞ்ச கோஷம் என்ன கோஷம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் நம்மகிட்ட மூணு சரீரம் இருக்குது ஸ்தூல சரீரம் சூக்ஷம சரீரம் காரண சரீரம்னு சொல்லி இந்த மூணு சரீரத்தை அஞ்சு கோஷமாக பிரிப்பாங்க கொஞ்சம் பிரிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதான் மூணு படியில் ஏறுறத விட அஞ்சு படியில் ஏறுறது ஈஸி தானே ஸ்டெப்பு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மூணு சரீரத்தை வச்சு மூணு சரீரம் ஆத்மாவை மறைச்சிருக்கு ஒவ்வொரு சரீரமாக நீக்கி ஆத்மஸ்வரூபத்தை காட்டுவார் புரோ அது மூணு படி மூணு படின்னா கொஞ்சம் உயரமாக இருக்கும் அஞ்சு படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன படியாகிடும் அதாவது அஞ்சாக பிரிக்கிறாங்க அன்னமய கோஷம் புராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜானமய கோஷம் ஆனந்தமய கோஷம்னு அஞ்சு கோஷமாக பிரிக்கிறாங்க அது என்ன பண்ணுதுன்னா கோஷம்னாலே மறைத்தல்னு சொல்லலாம் நம்மளுடைய உண்மையான சுரூபத்தை மறைக்கிறது உண்மையான சுரூபத்தை அது மறைக்கிறது ஒன்றை ஒன்று மறைக்கணும்னா அதை விட அது இருக்கணும் கத்தியை கத்தி உரம் மறைக்கணும்னா அது உரம் எப்படி இருக்கணும் அதை விட பெருசாகத்தையும் இருக்கணும் சிசுவை கருப்பை மறைக்கணும்னா அந்த சிசுவை விட கருப்பை பெருசாக இருக்கணும் எதாவது ஒன்று இதை ஒரு துணியை இதை மறைக்கணும் ஒரு துணி அதை விட பெருசாக இருந்தது மறைக்க முடியும் ஆத்மா எங்கும் நிறைந்தது அது இல்லாத இடமே இல்லை இந்த பஞ்சகோஷம்ங்கிறது சின்னது இது எப்படி அதை போய் மறைக்க முடியும் கேள்வி வருமா இல்லையா எங்கும் நிறைந்தவர் கடவுள் பரம்பொருள் தத்துவம் அதை போய் ஒரு சின்ன பொருளை எப்படி மறைக்க முடியும்னா சில இடங்கள்ல அப்படி இருக்குது அது அதை மறைக்காதுன்னு பார்வையை மறைச்சிரும் சூரியனை மேகம் மறைத்தது சூரியனோட மேகம் பெருசா பூமியே சூரியன் கொடுக்கான சூரியன் மேகம் மறைக்குதுன்னா அந்த மேகம் மறைக்கிறத காட்டுறது கூட அந்த சூரியன் தான் அந்த மறைத்த தத்துவத்தையும் காட்டுறது அது சூரியன் இருக்கிறதுனால மேகம் மறைச்சிருக்குன்னே தெரியுது மேக சின்னது அப்போ இது உண்மையிலே சூரியனை மறைக்குதானா உண்மையிலே சூரியனை மறைக்கல நம்ம மறைக்குது இன்னொன்று சந்திர சூரிய கிரகணத்தை அன்னைக்கு பார்த்துருக்கீங்கல்ல சூரியனை ஒன்று மறைக்குது எது மறைக்குது சயின்ஸ் தெரிஞ்சால் தெரியும் சந்திர சூரிய கிரகணம் நல்ல பகலில் சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணம் ஏற்படுது இன்றைக்கி அன்றைக்கி ஒன்று வந்து கருப்பாக வந்து ஒன்று மறைக்கும் சூரியனை பார்த்துருக்கீங்களா அது எது சந்திர சந்திரன் வந்து சூரியனை மறைக்கிறதே சூரிய கிரகணம் நீங்கள் எல்லோரும் சொல்லுவோம் அம்மாவாசை நம்ம சந்திரனை பார்க்க முடியுமா அபிராமிப்பட்டர் பார்த்தார் பா அங்கேருந்து அம்பால் வந்து அப்படியே கண்டல மக்கம் களத்து எரிஞ்ச உடனே அங்கே அப்படியே வந்த சந்திரன் வந்து பிரகாசமாக தெரிஞ்சது உண்மையிலேயே சந்திரனை எல்லாருமே அமாவாசை அன்னைக்குத்தையும் சூரிய கிரகணம் வரும் அன்றைக்கி நாம் பார்க்குறோம் அந்த கருப்பை ஒன்று மறைக்கிது பாருங்கள் அது சந்திரன் கருப்பை அப்படியே மறைச்சிட்டு வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா கருப்பு கடலில் சந்திரனை பார்க்குறோம் நான் உண்மையிலேயே அமாவாசை அன்னைக்கு நம்ம சந்திரனை பார்க்குற ஒரே நாள் என்ன தெரியுமா சூரிய கிரகணம் தான் ஆனால் எல்லாரும் சந்திரனை பார்க்குறோம் ஆனால் சந்திரன் எவ்வளோ சின்னது பூமியை விட சின்னது சூரியன்லேருந்து ஒரு சிறு பாற்று அதை மறைக்குதா இல்லையா அப்படி சிறு பொருள் கூட பெரிய பொருளை மறைக்கும் அப்படி இந்த பஞ்ச அதை மறைக்கிறது அப்படிங்கிறார் ஒரு சின்ன துணி அப்படி போட்டாச்சுன்னா உலகமே மறைஞ்சி போயிடும் அதுக்காக துணி வந்து எல்லாத்தையும் விட பெருசுன்னு அர்த்தமா அப்படிலாம் கிடையாது அதனால இங்கே என்ன பண்ணுதுன்னா வரையறக்கப்படாத ஒரு ஆத்மஸ்வரூபத்தை இந்த பஞ்சகோஷம் மறைக்கிறது நமது அறிவை மறைக்கிறது நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை பற்றிய அறிவை இந்த பஞ்சகோஷம் மறைக்கிறது அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா மறத்தல் அதனால் துயரம் ஏற்படுதல் பஞ்சகோஷம் முதல்ல மறக்கு மறைக்குது மறைக்கிறதுனால நம்முடைய சுரூபத்தை மறந்துடுறமா மறந்ததினால என்ன பண்ணுறோமா ரொம்ப ஏன் துக்கப்படுகிறோம் அப்படிங்கிறார் முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் பஞ்சகோஷம்னா என்ன அஞ்சு பஞ்சகோஷம் அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஜானமயம் ஆனந்தமய கோஷம் அது ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கிறது செயல் வந்து அது ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கிறது அதனால் விளைவு என்னென்னு சொன்னீங்கன்னா நாம் நம்மளை நாம் மறந்து விடுகின்றோம் அதனால் துயரப்படுகின்றோம் உதாரணம் பார்க்கலாம் தன் சொரூபத்தை இவன் மறந்து விடுகின்றான் இப்போ டிவியில் நம்ம படம் பார்க்குறோம் சீரியலாக ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லை சினிமாவில் படம் பார்க்குறோம் நம்ம உண்மையிலே எண்ணத்தை எதை பார்க்குறோம் திரையை பார்க்குறோமா அதில் ஓடுற சினிமாவை பார்க்குறோமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா திரையத்தையும் பார்த்துக்கிட்டுருக்கோம் ஆனால் அதில் ஓடக்கூடிய படங்கள் திரைங்கிற ஞாபகமே நம்மளுக்கு வர்றது கிடையாது நாம் திரையத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யாருக்காவது ஒரு மாதிரி டிவியை நிப்பாட்டா திரையை பார்க்குற ஞாபகம் வந்துடும் அங்கே ஆப்ரேஷன் இதில் ஆப்ரேட்டர் வந்து அங்கே படம் ஓடுறதை நிப்பாட்டார்னா தரை தெரியும் அது வரைக்கும் என்ன பண்ணுது திரை இருக்கிறதே தெரியறதில்ல ஆனால் திரை இருக்கிறதுனால அவ்வளோ படம் ஓடுது அது மட்டும் இல்லை அந்த திரையும் மறந்துடுறோம் இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய திரையையும் மறந்துடுறோம் அதில் ஒரு ஜோக் அடித்தா சிரிக்கிறோம் அழுக சீன் வந்தால் அழுகிறோம் டென்ஷனான சீன் வந்தால் டென்ஷன் ஆகுறோம் அங்கே என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் போலியாக நடக்குது அதில் மயங்கி அந்த இன்பம் துன்பம் கோபம் எல்லாத்துலேயும் உளல்றதில்ல அந்த சினிமாவிலே மூழ்கிடுவோம் அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய திரைங்கிற தத்துவமே நம்மளுக்கு வர்றதில்ல அது மறந்தே போயிடும் அது நிலையாக நிற்கிது அதில் இவெல்லாம் ஓடுது இந்த ஆத்மஸ்வரூபத்தில் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சமும் ஓடிக்கிட்டு இருக்கு இறப்பு நடக்கிறது எல்லாம் ஆனால் என்ன பண்ணுது அந்த திரைய மறக்கிறது மாதிரி இதை மறந்துடுது அதனால் அதில் வரக்கூடிய சுக துக்கங்கள் எல்லாம் பண்ணுறோம் டிவி சீரியல்னாலே அழுகதேங்கிறாங்க நான் இப்போ பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு டிவி சீரியல்னாலே அழுக சின்னாதே வருமாமே அந்த ஒரு பாருங்கள் எவ்வளவு இந்த சினிமா திரை வந்து நம்மளை மயக்குதுங்கிறதுக்கு ஜோக்குதே சொல்லணும் சினிமா படம் ஜோக்கு வடிவேல ஆட்டோ டிரைவராக இருப்போம் பார்த்துருக்கீங்களா ரெண்டு பேரும் வேகமாக வருவாங்க என்ன பண்ணுவாங்க மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டான் அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலை வேகமாக எடுப்பா எடுப்பா வண்டி எடுப்பா இவனும் அவஸ்டப்பட்டு ஓட்டி வருவான் ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு வருவான் எங்கே எங்கன்னு வந்து ஒரு வீட்டு முன்னாடி நிற்கிறேன் என்ன ஆஸ்பத்திரியில் நிற்கான் வீட்டு முன்னாடி நிற்கிறீங்களேன் இன்னும் பத்து நிமிடம் இருக்கும்பாங்க என்ன பத்து நிமிடம் சீரியல் போட பத்து நிமிடம் இருக்குது நேற்று மாடியில் இருந்து கீழே விழுந்துட்டான் விழுந்த உடனே தொடரும்னு போட்டுட்டான் அவன் என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலை அதனால் என்னாச்சு தெரியலைங்கிறதுனால அவ்வளோ அவஸ்தப்பட்டு அவனை ஓட்டி அவன் ஆக்சிடெண்டாக என்ன ஆகுது சீரியல் பார்க்கறதுல அப்படி ஒரு ஆர்வம் இப்படிப்போ இப்படிப்போ வேமா ஓட்டு அது வயவன் திட்டுவான் அந்த படத்தில் ஏன்னா அவ்வளவும் போக அதை வந்து மறைச்சிருது ஒரு டென்ஷன் ஆகுது என்ன ஆகுது அந்த அடிப்படையை மறந்துடும் இந்த பஞ்ச கோஷம் ஆத்மா என்ற அடிப்படை தத்துவத்தை மறைத்து உண்மையை புரிய வைக்காமல் இருப்பதால் இன்ப துன்பத்தில் உழல்கிறோம் சுக துக்கத்தில் உலக சுகமும் வருது கொஞ்சம் நேரம் இந்த மின் மின்னல் அழிக்கும் பாருங்கள் மின்னல் வந்து எவ்வளோ நேரம் ஒரு செகண்ட் வந்துட்டு போயிடும் அப்படி ஏதோ சுகம் வந்துட்டு போகுது அப்படி நாம் சம்சார சக்கரத்தில் உழண்டு கொண்டிருக்கின்றோம் இந்த பஞ்சகோஷம் மறைப்பதால் அப்படிங்கிறான் இது இதில் சொல்லப்பட்டிருக்கு அதனுடைய விளக்கம் வந்து இந்த அன்னமய கோஷம்னா என்ன பிராணமய கோஷம்னா என்னென்னா அடுத்த சுலோகங்கள்ல சொல்கிறாரு இதில் பஞ்சகோஷம்னா என்ன அது என்ன செயல் செய்யுது மறைத்தலுங்கிற செயலை செய்யுது அதனால் நாம் நம்மளுடைய சுரூபத்தை மறைக்கின்றோம் அதன் விளைவாக இன்ப துன்பத்தில் உழல்கிறோம் இது இந்த சுலோகத்தினுடைய கருத்து சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம் அன்னம் பிராணோ மனோ புத்திகி அன்னம் அன்னமய கோஷம் பிராணோ பிராணக பிர பிராணமய கோஷம் மனக மனோமய கோஷம் புத்திகி புத்திகின்னா விமான விஜானமய கோஷம் அடுத்தது ஆனந்த சேதி பஞ்சதே ஆனந்த ச இதி ஆனந்தக ஆனந்தமய கோஷம் ச என்று தே பஞ்சத்தேன்றிருக்கு பஞ்சத்தே ரெண்டாவதுல கோஷக தேன்னா அவைகள் இந்த ந்தும் என்று அந்த அவைகள் பஞ்ச கோஷக ஐந்து கோஷங்கள் இந்த ஐந்தும் அவை இந்த அஞ்சின்னு சொல்கிற அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஜயானமயம் ஆனந்தமயம் இவை அவை ஐந்தும் பஞ்ச கோஷக ஐந்து கோஷங்கள் இது முதல் ஸ்டெப் அடுத்தது ஸ்வாத்மா தைராவதகாத்மான் இருக்கு அதில் ஸ்வாத்மா சுவாத்மானா நம்முடைய ஆத்மஸ்வரூபம் விஸ்மிருத்தியா சம்ஸ்ருதி பிரச்சயத் அப்படின்னு இருக்கு விஸ்மிருத்தியான்னா தைகி ஆவிரதக இந்த முதல் வரியை பார்த்துருங்க ரெண்டாவது வரியில் ரெண்டாவது வார்த்தை தைகி ஆவிரதக தைகினா அவைகளால் அந்த பஞ்ச கோஷங்களால் மூடப்பட்டுள்ளது ஸ்வாத்மா அப்படின்னா தன்னுடைய ஸ்வரூபமானது தைகை அவைகளால் அந்த பஞ்சகோஷங்களால் ஆவிரதக மூடப்பட்டுள்ளது அதனால் என்ன ஆகிறது விஸ்மிருத்தியா அதனால் அந்த ஜீவன் தன் சொரூபத்தை விஸ்மிருத்தியான மறந்துவிட்டான் இது சேர்த்துக்க அந்த ஜீவன் தன் சொரூபத்தை அதை சேர்த்துக்கிட்டு விஸ்மிருத்தியான மறந்துவிட்டான்னு அர்த்தம் தன்னுடைய சுரூபத்தை மறந்துவிட்டான் அதனால் என்ன ஆச்சு சம்ஸ்மிருதியும் சம்ஸ்கிருதியும் சம்ஸ்கிருதியும்னா துயரத்தை பிரச்சயத்தை அடைகிறான் தன்னுடைய சொரூபத்தை மறந்ததால் இவன் துயரத்தை அடைகிறான் இங்கே பஞ்சகோஷம் என்னன்னு சொல்லியிருக்கார் அது நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை மூடி இருக்குது அதனால் என்ன பண்ணிட்டான் தன்னுடைய சொரூபத்தை மறந்துட்டான் அதனால் தூக்கப்படுறான் இது இந்த சுலோகத்தினுடைய அர்த்தம் இந்த கைவில் என்னமே திரு பாட்டு வரும் உன்னை நீ அறிந்தால் உனக்கு ஒரு கேடும் இல்லைபார் சிஷியன் சொல்லுவான் உடனே தன்னை அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ அப்படின்பா நீ உடனே தெரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு ஒரு கஷ்டம் இல்லைங்கிறாரு இவனா சொல்கிறாரு தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோம்பா நம்மளை அறியாமல் இந்த கோசம் மறைச்சிச்சு அவர் நீ உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு துக்கம் கிடையாதுங்கிறாரு நம்மளே அறியாமல் யாராக இருப்பாங்களா யார்கிட்டையா பற்றி உடைய பற்றி தெரியுமான்னு கேட்டால் என்னை பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்லுவோம் உண்மையிலே நம்மளை பற்றி தான் நம்மளுக்கு தெரியலை அதை மறைச்சிருக்குது இந்த பஞ்ச கோஷம் அப்படிங்கிறது இன்னொரு பாடல் இருக்குது இதில் பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம் தன்னை மறைத்தது தன்னதிகரணங்கள் தன்னில் மறைந்தது தன்னதிகரணங்கள் நம்முடைய இந்திரியங்கள் மனம் புத்தி எல்லாம் நம்மளை மறைச்சிருச்சு ஆத்மஸ்வரூபம் தெரியும்போது இது மறைஞ்சு போயிடும் இது திருமந்திரத்தில் சொல்கிறார் அதனால் இதனால் என்ன வருது பஞ்ச கோஷம் நம்முடைய சுரூபத்தை மறைப்பதால் நாம் தன்னை மறந்துவிட்டோம் உயரத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்றோம் இனி அடுத்த ஸ்லோகங்களில் அடுத்து முப்பத்தி நாலில் அன்னமயம் பிராணமயம் முப்பத்தி அஞ்சில் மனோமயம் விஜயானமயம் முப்பத்தி ஆறில் ஆனந்தமயம் இந்த அஞ்சு கோஷம்னா என்ன அது அதனுடைய சுரூபம் என்னன்னு விளக்கிறார் முப்பத்தி ஸ்லோகம் படிக்கலாம் இதெல்லாம் சிம்பிளான சொல்லுவோம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அதில் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு படிக்கணும் தேகஸ்தூலோன்னிங்கே தூராஜை பிராணைகை மேந்திரியை சக்சீதூ தேகஸ்தூலோஹிங்கேஜசைப்ணை பிராணக்கமேந்திரை சக இங்கே அன்னமய கோஷம் எது புராணமய கோஷம் எதுன்னு சொல்கிறார் இது நம்ம ஏற்கனவே இந்த அத்தியாயத்தை கொஞ்சம் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் அதை ரிப்பீட் பண்ணி பார்த்தாத்தான் தெரியும் அதாவது சூக்ஷம பஞ்சபூதத்தின் தாமச அம்சத்திலிருந்து பஞ்சீகரணம் வந்து என்னாச்சு அதில் ஸ்தூல பூதங்கள் உருவாச்சுன்னு சொன்னோம் ஸ்தூல பஞ்சபூதங்கள் அந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள்லேருந்து இந்த ஸ்தூல உடம்பு உருவாச்சு இந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள்லேருந்து வந்த இந்த உடம்புக்கு பேர் அன்னமய கோஷம் அப்படின்னு பேர் பிறகு பிராணமய கோஷம்னா அந்த சூக்ஷம பஞ்சபூதத்திலருந்து ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் மனம் புத்தி இதெல்லாம் வந்துச்சுன்னு பார்த்தோம் பிராணம்லாம் வந்துச்சின்னு பார்த்தோம் பிராணமய கோஷம்னால் கர்மேந்திரியம் அஞ்சும் பிராணன் ஐந்தும் சேர்ந்து பிராணமய கோஷமாகும் இந்த கர்மேந்திரியம் பிராணனோடு சேரும் பொழுது அது பிராணமய கோஷமாக மாறுகின்றது அன்னமய கோஷம்னு என்னென்னு பார்க்கலாம் இந்த ஸ்தூல பஞ்சபூதத்திலிருந்து இந்த பூமி உலகம் அண்ட சராசரங்கள் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறோம் இந்த உடம்பு எங்கேருந்து வந்துச்சுன்னா இதிலருந்து என் வந்துச்சு வெளியே இருக்கக்கூடிய மண் இங்கே வந்திருக்கு வெளியே இருக்கக்கூடிய காற்று இருக்குது வெளியிருக்கக்கூடிய ஜலம் இங்கே இருக்குது ஆகாசம் இருக்குது உள்ள அக்னியும் இருக்குது அந்த பஞ்சபூதம் இந்த உடலாக உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறார் இது எப்படி வந்துச்சுன்னா அன்னத்தில் தோன்றி அன்னத்தில் வளர்ந்து அன்னத்திலேயே இருந்து அன்னமாக மாறுவது எதுவோ அது அன்னமய கோஷம் நம்ம எப்படி வந்திருக்கான் சாப்பிட்டதே வந்திருக்கான் தந்தை சாப்பிட்ட உணவினாலையும் தாய் உண்ட உணவினாலையும் பிறந்தோம் பிறகு இந்த வளர்ந்தோம் சில பேர் இந்த உணவுனாலே அழிஞ்சிடுவாங்க சாப்பிட்டே அழிச்சுக்குடுவாங்க இந்த உடம்பை பார்த்துருக்கீங்களா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அந்த சாப்பாடே அழிச்சிரு உடம்ப அன்னத்தினாலே அழிந்து அல்லது அன்னமாகவே மாறி ஒன்று என்ன பண்ணோம் புழுப்பூச்சிக்கு பூமியில் போச்சா உணவாக போயிடும் நெருப்பில் வச்சா சாம்பலாகி தாவரங்களுக்கு உணவாயிடும் ஜலத்தில் போட்டோம்னா மீன்களுக்கு உணவாயிரும் ஏதோ ஒன்று சில ஆடு கோழியெல்லாம் அன்னத்துலேருந்தே உருவாகுது அது மனுஷனுக்கு அன்னம் ஆகிருது அது சில விஷயங்கள்லாம் அன்னத்தில் தோன்றி அன்னத்தில் இருந்து அன்னத்தில் வளர்ந்து அன்னமய அன்னமாகவே எது மாறுகிறதோ அது அன்னமய கோஷம் அதுதான் இந்த சரீரம் அதாவது இந்த ஒரு பெரியவர் சொன்னார் நாம் எப்படி பிறக்கிறோங்கிறதுக்கு ஜீவன் எப்படி உருவாகிறாங்கிறதுக்கு இந்த ஜீவன் என்ன அந்த சூக்ஷமாக செய்கிறதற்கு இது என்ன பண்ணுமா மழை நீர் வழியாக வந்து பூமியில் முதல்ல அருகம்புல்லாக வருமா அந்த புல்லை வந்து பசு சாப்பிடுமா பசு சாப்பிட்டு பசுவினுடைய கோமியம் அதனுடைய சாணம் இதெல்லாம் விரது பற்றி அது உரமாகி அதில் சில பயிர்கள் வளர்கிறது பார்த்தீங்களா அதை வந்து தந்தை சாப்பிடுவாரான் அவற்றந்து தாய்க்கு போகுமா அப்படித்தான் பிறக்குறான் நான் ஜீவன் இப்போ பசு விட்டுருந்து பாலாக கூட நம்ம டைரெக்டாக சாப்பிட்றலாம் அதில் கூட அந்த உயிர் வந்து அதுக்குள்ளே போகுமா அது எந்த ரூபத்தில் எப்படி இருக்குதுன்னு தெரியாது எந்த உணவுக்குள்ளே போகுதுன்னு தெரியாதான் தந்தை வயிற்றுக்குள்ள அதில் உணவு ரூபத்தில் போகுது முதல்ல புல்லாகுது புல்லு கூட சில நேரங்களில் ஏதோ ஒரு இது கூட மாறி பசுமாட்டுக்குள்ளே போயிருக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருகம்புல் பசுமாடு கோமியம் சாணம் பால் நெய் பூரா நம்ம வழிபடக்கூடிய பொருளாக இருக்கும் இந்த மனிதன் அப்படித்தான் தோன்றறான்னு சொல்கிறார் அதனால பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அதை வழிபடுற பாருங்க நம்மளுக்கு அது சென்டிமெண்ட்டாக வச்சுருக்காங்க அதனால பசு வந்து கோமாதான்ங்கிற எல்லாம் பசு வயிற்றுக்குள்ளே போயிட்டு தான் வர்றோமா இல்லை எங்கேயோ இருந்தால் அதுலேருந்து வந்த சாணமாக கூட இருக்கும் அது எதா உரமாகி வர வந்திருக்கும் அது இன்னொரு வயிற்றுக்குள்ளே போயிருக்கும் இப்படி உள்ளே வருதுன்னு சொல்கிறாங்க இது ஒரு சிஸ்டம் சொல்கிறாங்க அப்போ எப்படின்னா மழைநீர் வருது அதுவும் ஒரு அன்னமாகுது எதுக்கு பயிர்களுக்கு அது இன்னொருத்தருக்கு அன்னமாகுது பசுவுக்கு பிறகு பசு விட்டுருந்து அது இன்னொரு ஜீவனுக்கு அன்னமாயி அங்கே இருந்து தான் இந்த ஜீவனை உற்பத்தியாகி இந்த உடம்பு வருதுன்னு சொல்கிறாங்க உடம்பு உற்பத்தி ஆகிறது எப்படின்னு சொல்லி இருக்கிறதும் இதில் தான் இருக்குது பிறகு அழியிறதும் இது தான் சில நேரங்களில் இந்த சாப்பிட்டே உடம்பு அழிச்சுக்கிறோம் நம்ம உடம்பை காப்பாற்றுறதுக்குத்தான் உணவே ஒழிய இந்த உடம்பை சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க சில பேர் இந்த உடம்பை அழிச்சுக்குருவாங்க திரு ஒரு குரல் இருக்குது அற்றால் அளவறிந்து உண்க அகுதம்பு பெற்றால் நெடுதிக்கும் ஆறு உண்ட உணவு செறிக்கத்த பிறகு அடுத்த உணவு சாப்பிடுதுமா அப்படி சாப்பிட்ல இந்த உடம்பு அழிஞ்சு போயிருமா அப்போ அந்த உணவை என்ன அது உடம்பு அழிக்கிறதுக்கும் ஒரு காரணமாகவே இருக்குது உடம்பு வளர்வதும் உணவினால் இருப்பதும் உணவினால் உணவாகவே மாறுகிறது சில நேரம் உணவினாலே அது கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்றதுனால அதற்குனால அதுக்கு பேர் கோஷம் அப்படின்னு பேர் பிறகு அடுத்தது பிராணமயம் இது எப்படின்னா ஐந்து செயல் கருவிகள் கை காள் வாக்கு இதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த கருவிகளோட அஞ்சு பிராணம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ள தத்துவம் இதெல்லாம் சேர்ந்தால் பிராணமய கோஷம் ஆகின்றது சூக்ஷம சரீரத்தில் பதினேழு பார்த்துருக்கோம் மனம் புத்தி கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு அஞ்சு பிராணம்னு சொல்லி இதில் அஞ்சு பிராணன்னா அஞ்சு கர்மேந்திரியம் சேர்ந்தால் பிராணமய கோஷம் ஆகிடுது இந்த மூச்சு உள்ளே அஞ்சு செயல்பாடுகள் இருக்குது கை காலெல்லாம் இருக்குது இந்த எப்போ பார்த்தாலும் செயல்கள்லேயே ஒருத்தனுக்கு அதிகமான ஆர்வம் இருந்தால் பிராணமய கோஷத்தில் இருக்கான்னு அர்த்தம் இந்த உடம்பு மேலே ரொம்ப அழிமானம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் மனம் உடல் அன்னமய கோஷத்தில் இருக்கான்னு வச்சு ரொம்ப அலங்காரம் பண்ணுறது ரொம்ப சோடிக்கிறது அதுக்கு சாப்பாட போடுறது அதை பாதுகாப்பு இதுலேயே இருந்தால் அவனுடைய புத்திபுரம் எங்கே இருக்குது அன்னமய கோஷத்தில் இருக்குது ஆத்மதத்துவத்தான் மறந்துடுது எப்போ பார்த்தாலும் செயல் செயல் செயல் டென்ஷன் அப்படிங்கும்போது அது பிராணமய கோஷத்தில் இருக்க செயல்பாட்டில் ரஜோ குணத்துலேருந்து வந்தது அது ரெண்டுமே இது பிராணமய கோஷம் ஐந்து பிராணனும் ஐந்து கர்மேந்திரியங்களும் சோர்ந்து பிராணமய கோஷம் இதை மட்டும்தான் இங்கே சொல்லியிருக்காரு அடுத்ததுல வித்யானமய கோஷம் அடுத்தது ஆனந்தமய கோஷம் தான் முக்கியமானது அதையும் பார்த்துருவாங்க இப்போ ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம் பஞ்சீகிருத சியாத் பஞ்சீகிருத சியாத் அதை கடைசியாக பார்க்கலாம் பஞ்சீகிருதன்னா பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பூதோத்த பூதோத்தோ தேககன்றிருக்கு பூதோத்தக பூதோத்தங்கிறத பிரிக்கும்போது பூதோத்தக பஞ்சபூதத்திலிருந்து தோன்றிய பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சபூதத்திலிருந்து தோன்றிய பஞ்சீகரணம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த அத்தியாயத்திலேயே அதிலிருந்து பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சபூதத்திலிருந்து தோன்றிய ஸ்தூல தேகே தேகே ஸ்தூல ஸ்தூலன் இருக்கு அதை ஸ்தூல தேக அப்படின்னு மாற்றினோம்னா ஸ்தூல சரீரம் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சபூதத்திலிருந்து தோன்றிய ஸ்தூல சரீரம் அன்னசம்யக அன்னமய கோஷமாகவும் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சபூதத்திலிருந்து தோன்றிய ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷமாகவும் அடுத்து ரெண்டாவது வரி லிங்கே லிங்கேன்னா சூக்ஷம சரீரத்தில் உள்ள லிங்க சரீரம்னு படிச்சிருக்கோம் இதே இப்போ அத்தியாயத்தில் முன்னாடி வந்து சூக்ஷம சரீரத்துக்கு லிங்க சரீரம்னு படிச்சுருக்கும் லிங்கே சுக்ஷம சரீரத்தில் உள்ள இராஜசைகை இராஜச குணத்தின் காரியமான பிராணைகி பிராணன்களுடன் ஐந்து பிராணன்களுடன் பிராணக கர்மேந்திரியை சகக கர்ம இந்திரியங்கள் ஐந்தும் சேர்ந்து கர்மேந்திரியை சககன்னா கர்மேந்திரியங்களும் சேர்ந்து பிராணக அதுக்கு முந்தின வார்த்தை பிராணமய கோஷமாகவும் முதல் வரில முதல் வார்த்தை சியாத் சியாத்னா ஆகின்றது பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சபூதத்திலிருந்து தோன்றிய ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷமாகவும் சூக்ஷம சரீரத்தில் உள்ள இராஜசகுணத்தின் காரியமான ஐந்து பிராணன்களுடன் கர்மேந்திரியங்களும் சேர்ந்து பிராணமய கோஷமாகவும் ஆகின்றது இங்கே எது அன்னமய கோஷம் எது பிராணமய கோஷம் மட்டும் சொல்லியிருக்கிறார் அடுத்ததுல எது மனமய கோஷம் எது விஜானமய கோஷம் அடுத்ததில் ஆனந்தமய கோஷம் முப்பத்தி அஞ்சு படிக்கலாம் இந்த முப்பத்தஞ்சு தமிழில் சாத்வி ஈ கஹன்றிருக்கு அதில் கங்கிறத கையை மாற்றிக்க அந்த ஈங்கிறத அடிச்சிடணும் சாத்வி கி க தமி சம்ஸ்கிருதம் கரெக்டாக இருக்குது சாத்வி ஈ இருக்குது பார்த்தீங்களோ அதை கையின்னு மாற்றிங்க இந்த ரெட்ட சுடிக்கவும் போட்டுக்கணும் இந்த சம்ஸ்கிருதமும் தமிழ் இருக்க புக்கில் தமிழ் மட்டும் இருக்க புக்கில் கரெக்டாக இருக்குது ீந்திரியாக்காத்மா மனோமய தைரே தைரேவாக்கிவிக்கைந்திரிசாக்க விமர்சாத்மா மனோமயக தைரேவசாகம் விஜானமயோம் தீ நிச்சயாத்மிகா இங்கே மனோமயம் விஜானமயம் ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷமாக மாறிடும் சூக்ஷம சரீரத்தில் பதினேழு இருக்குது அதில் கர்மேந்திரியமும் பிராணனும் பிராணமய கோஷமும் ஆயிடுச்சு மிச்சம் என்ன இருக்குது ஞானேந்திரியம் இருக்குது மனசு இருக்குது புத்தி இருக்குது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்க வச்சு சொல்கிறேன் மனம் புத்தி ஞானேந்திரியம் அஞ்சு இருக்குது இதில் மனோமய கோஷம்னா என்னென்னா இந்த ஞானேந்திரியம் அஞ்சு மனசோடு சேர்ந்தால் மனோமய கோஷம் ஞானேந்திரியம் அஞ்சு புத்தியோடு சேர்ந்தா விஜானமய கோஷம் இந்த ஞானேந்திரி ரெண்டுலையும் சேரும் மனசுலையும் சேரும் புத்திலையும் சேரும் உதாரணம் சொன்னால் புரியும் மனசுன்னு என்னென்னு சொல்கிறோம் எது சஞ்சல புத்தியோடு அது மனசு எது நிச்சய புத்தியோடு அது புத்தி இதுவோ அதுவான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பேர் மனசுன்னு பேர் இதுதான் முடிவு பண்ணிட்டோம் அது தப்பாக முடிவு பண்ணாலும் சரி அதுக்கு பேர் புத்தி ரைட்டாக முடிவு பண்ணாலும் புத்தி தவறாக முடிவு பண்ணாலும் புத்தி தான் அந்த மனசையும் புத்தையும் அதுவாக முடிவு பண்ணாது முதல்ல இந்திரியம் பார்க்கணும் இந்திரியம் இப்போ நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் நீ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க காதுங்கிற ஞானேந்திரியம் இந்த ஞானேந்திரியம் மனசோட ஐக்கியமாகுது மனசில் என்ன பண்ணுறோம் நான் பேசுறது புரிஞ்சது மாதிரி இருக்குது புரியாத மாதிரி இருக்குது ஏதோ சொல்லிக்கிட்டு ஏதோ கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரியலேங்கிற மனசில் இருக்குது இந்த காது இந்திரியத்தோட மனசு சேர்ந்து புரியுது புரியலைங்கிற குழப்பத்தோடு இருந்தால் அது மனமய கோஷம் தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் விஞ்ஞானமய கோஷம் ஒன்றுமே புரியலைனாலும் விஞ்ஞானமய கோஷம்தான் கரெக்டாக எல்லாம் ஒவ்வொரு இந்திரியத்த இதே மாதிரி பார்க்கலாம் இப்போ இந்த வாழைக்கன்று வச்சுருக்கோம் ஒருத்தர் வெளியே அங்கே இருந்து பார்த்துட்டு போகிறார் சரஸ்வதி பூஜை இது வச்சது இந்த வாழை மரம் வாழைக்கன்று இருந்து பார்த்துட்டு போகிறார் இப்போ வாழை மரம் இருக்கிற மாதிரி இருக்குது பிற பத்து நாள் கழித்து வர்றாரு என்ன இன்னும் இருக்கு அப்போ பிளாஸ்டிக் கண்டா இருக்குமோ கண்ணு பார்க்குது ஞானேந்திரியம் கண்ணு கண்ணோட மனசு சேரும் பொழுது இது உண்மையிலே வாழை மரமா பிளாஸ்டிக் மரமாக இங்கே உள்ளே வர்றாரு அங்கேருந்து அப்போ சஞ்சலம் வருதாங்க கண்ணுங்கிற ஞானேந்திரியமும் மனங்கிற சஞ்சலத்தோடு பார்க்கும் பொழுது அது மனோமய கோஷம் பிறகு உள்ளே வர்றாரு பார்த்தா உண்மையிலே தட்டியில் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருக்காங்க அதனால இது வாடாமல் இருக்குது உண்மையான மரங்கிற புத்தி வந்துருச்சு இப்போயும் கண்டு பார்க்குது ஞானேந்திரியம் இருக்குது சஞ்சலத்தோடு இருக்கும்போது அது மனோமயம் இப்போ என்னாச்சு உண்மையான சிரிச்சு என் மண்ணியாச்சு இதுக்கு பேர் விஞ்ஞானமய கோஷம் புத்தி இந்திரியங்களோடு சேர்ந்தால் விஞ்ஞானமய கோஷம் மனம் மனம்னாலே சஞ்சலம் உடையது முடிவு பண்ணாமல் இருக்கிறது ஆராய்ச்சி ரூபத்தில் இருக்கிறது அது வந்து இந்திரியங்களோடு சேர்ந்தால் அதுக்கு பேர் மனோமய கோஷம் எனக்கு தெரியுங்கிறதும் சரியா தெரியலை தெரியலைங்கிறதும் சரியா தெரியலைன்னு சொன்னால் மனோமயம் எனக்கு தெரியும் சொன்னாலும் விஞ்ஞானமயம் தெரியலைன்னு நிச்சயமாக சொன்னாலும் விக்கியானமயம்தான் இப்படி உறுதி பண்ணி சொல்வது விஜானமயம் இது ரெண்டு கோஷம் இதில் சொல்லப்பட்டிருக்கு இவ்வளோதான் இதில் அடுத்து விஞ்ஞில் முக்கியமானது ஆனந்தமய கோஷம் அது அடுத்த சுலோகம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் சாத்விகை தீந்திரியை சாக்கம் சாத்விகைகினா சூக்ஷம சரீரத்தில் உள்ள சத்துவ குணத்திலிருந்து தோன்றிய சாத்விகைனா சத்துவ குணத்திலிருந்து தோன்றிய சூக்ஷம சரீரத்தில் உள்ளங்கிறத சேர்த்துக்கணும் சூக்ஷம சரீரத்தில் சரீரத்தில் உள்ள சத்துவ குணத்திலிருந்து தோன்றிய தீ இந்திரியைகை தீ இந்திரியனா ஞானேந்திரியங்களுடன் சத்துவ குணத்திலிருந்து தோன்றிய ஞானேந்திரியங்களுடன் சாகம் விமசாத்மா விமர்சாத்மானா ஆலோசனை செய்கின்ற மனமும் சாகம்னா சேர்ந்து அந்த ஞானேந்திரியங்களுடன் ஆலோசனை செய்கின்ற மனமும் டார் ஏன்னா அது ஸ்டடியாக இல்லை ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த மனமும் சேர்ந்து மனோமயக மனோமய கோஷம் ஆகின்றது ரெண்டாவது வரி தைரேவ சாகம் விஜயானமயோதீகி விச்சயாத்மிகா தைகி ஏவ அப்படின்னா அவைகளுடன் அந்த ஞானேந்திரியங்களுடன் கடைசி வார்த்தை நிச்சயாத்மிகா நிச்சயம் செய்யும் தீஹின்னா அதுக்கு முந்தின வார்த்தை தீகி புத்தியானது அந்த ஞானேந்திரியங்களுடன் நிச்சயம் செய்யும் புத்தியானது சாகம் சேர்ந்து விஜயானமயக விஜானமயமாக ஆகின்றது ஞானேந்திரியம் மனசோட சேர்ந்தா மனோமயம் ஞானேந்திரியம் புத்தியோட சேர்ந்தா விக்கானமயம் இது ரெண்டும் என்னன்னு சொல்லிட்டாரு அடுத்த ஆனந்தமயம் என்னன்னு சொல்ல போறாரு அது முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் பார்க்கலாம் காரணேசத்துவம் ஆனந்தமயோ மோதாதி விற்பிபிகிம் தத்தோசைஸ்து தாத்யாத் ஆன்மைய காரணே சனந்தமய மோதாதிவோசை தாத்மியன்மய இங்கே ஆனந்தமய கோஷம் இது என்னன்னா ஆழ்ந்த உறக்கத்திலும் இருக்கிறது விழிப்பிலும் இருக்கிறது சந்தோஷம் நம்மளுக்கு எப்போயெல்லாம் வருதுன்னு பார்த்தா ஆழ்ந்த உறக்கத்தில் உண்மையிலே சந்தோஷம் தான் அங்கே துக்கம்ங்கிறதே கிடையாது அப்போ நம்ம ஆனந்தமய கோஷத்துலேயே இருக்கோம் பிறகு எப்போயெல்லாம் நம்ம விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது சந்தோஷப்படுறோமோ அப்போ ஆனந்தமய கோஷம் அது எப்படி வருதுன்னு சொல்கிறார் அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் அறியாம இருக்கும் ஆனால் காரண சரீரத்தில் இருக்கும் அங்கே வந்து நிச்சேபமே இல்லை எந்த விஷயத்துக்கு வெளியே வரல அதனால் சுரூபத்தில் போயிடுறோம் அங்கே ஆனந்தமாக இருக்கும் அங்கே பாப புண்ணியமெல்லாம் வெளிப்படலையாம் பாவபுண்ணியம் வெளிப்பட்ட விசேஷத்துக்கு வந்துடுவோம் வெளிப்படாமல் இருக்கிறதுனால அங்கே ஆனந்தமாக நாம் இருக்கிறோம் விழிப்புணர்லையும் ஆனந்தமய கோஷத்தில் இருக்கும் அங்கே எப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாருன்னா மோதம் பிரியம் பிரமோதம் மூன்று நிலைகளில் வெளிப்பு நிலையில் ஆனந்தமய கோஷத்தில் இருக்கின்றோம் அப்படிங்கிறார் பிறகு ஜீவன் எந்த கோஷத்தில் போய் சேர்றானா அந்த கோஷம் மயமாகவே ஆகிறான்னு ஒரு கருத்தை சொல்கிறார் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆனந்தமய கோஷம் வெளிப்பில் மூணு நிலைகளில் ஆனந்தம் ஏற்படுதான் பிரியம் மோதம் பிரமோதம் சொல்கிறார் இந்த மோதம் முதலியங்கிற வார்த்தையை சொல்கிறார் அதில் ஆனந்தமய கோஷத்தில் இருக்கோம் பிறகு எந்த கோஷத்தில் நாம் வந்து அபிமானம் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த கோஷமயமாகவே ஆகிடுறோம்னு சொல்கிறார் அதனால தான் நம்மளுடைய சொரூபத்தை மறைக்குதுங்கிறார் இப்போ காரண சரீரத்தில் நாம் அபிமானம் வைக்கும் பொழுது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறோம் அப்போ வந்து நம்மளுக்கு அறியாமையிலே இருக்கும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கோம் வெளி உலகம் ஒன்றுமே இந்த பாப புண்ணியமெல்லாம் வெளிப்படலை ஆனந்தமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் அதாவது சுகங்கிறதே சத்துவ குணத்துலருந்து வருது ஜீவன் வந்து ஈஸ்வரன் மாயையினுடைய சத்துவ குணம் பிரகிருதியினுடைய சத்துவ குணத்தில் வெளிப்பட்டார் அதனால் அவர் எப்போயுமே ஆனந்தமாக இருப்பார் ஜீவன் மாயையினுடைய ரஜோ குணத்திலிருந்து வெளிப்பட்டான் அதனால் இவன் வந்து அறியாமையில் வெளிப்பட்டான்னு சொன்னார் அதை அறியாமை ரஜோ குணம் ஒரு வார்த்தை சொன்னார் மலின சத்துவம்னு சொன்னார் ஏன்னா இவன் வெளிப்பட்டு ஜீவனாக உருவாகிறதுக்கு முன்னாடி காரண ரூபத்தில் இருக்கும்போது ஆனந்தமாக இருக்கான் ஏன்னா மலிந்த சத்துவத்தில் இருக்கான் அறியாமல் இருக்குது ஆனால் சத்துவ குணம் இருக்கிறதுனால இவன் ஆனந்தமாக இருக்கான் தூக்கத்தில் இருக்கா துக்கம் இருக்கா கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசியும் எல்லோரும் சொல்வாங்க நான் வாழ்க்கையில் பிறந்தது வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்க பேர் சொல்ல பார்த்துருக்கான் சுத்த பொய்ன்னு அதே பொய் அட்டை புழுகுன்னா அதே புழுகு ஏன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்கிடுவோம் இருபத்தி நாலு மணி நேரம் தூங்குறோமா இல்லையா அப்போ யாராவது தூக்கப்படுறோமா சில பேர் சொல்லுவாங்க என்ன தூக்கமே வரலேன்னு அது கூட பொய் தான் விட்டுவிட்டு தூங்குவோம் அதத்தே தூக்கம் வரலேன்னு சொல்லுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் தூங்கியிருப்போம் அப்புறம் முழிச்சிருப்போம் ரெண்டு நிமிஷம் தூங்கியிருப்போம் முழிச்சுருப்போம் தொடர்ச்சியான தூக்கம் இருக்காது அது இருக்க முடியாது அப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் எறும்புலருந்து எல்லாத்தையும் கடவுள் வந்து சந்தோஷம் வச்சுட்டாரா இல்லையா அப்போ தினமும் சந்தோஷமாக இருக்கமா இல்லையா மூணில் ஒருவங்கிட்டே சந்தோஷமாயிடறான் சில பேரை இருபத்தி ரெண்டு கூட தூங்கலாம் அவங்க முழு சந்தோஷத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் அந்த சந்தோஷம் பெர்மனெண்ட்டாக இருக்கிற அப்படின்னா தூங்கிக்கிட்டே இருந்துடலாமே அப்படியும் வைக்கிறது இல்லை கடவுளில் விழிப்பு நிலை கொண்டு வந்துடுறாரு இங்கேயும் ச துக்கப்பட்டுக்கிட்டேவா மிக நெருங்கிய உறவினர் கூட பாருங்கள் இறந்து அழுதுகிட்டே இருப்பார் சோகம் ஓவராக வச்சுன்னு மயக்க போயிடுவார் மயக்கம் போடுறாங்க பார்த்துருங்களா ஏன்னா துக்கம் ஓவராக வச்சுன்னா அதுக்கு கடவுளே துக்கம் பட விட மாட்டார் மயக்க கொண்டு போயிடுவார் யாரோ ரொம்ப உடல்வழி தாங்க முடியலைன்னா மயக்கம் போயிடுவோம் ஏன்னா கடவுள் அது இயல்பாகவே படைச்சிருக்கார் தாங்க முடியாத துக்கம்னா ஆனந்தத்துக்கு கொண்டு போயிடுவார் மயக்கத்து கொண்டு போய்ட்டப்பறம் என்ன துக்கம் தெரிய போகுது தெரியாதுல்ல அப்போ நம்ம என்ன இதில் இருக்கோம் ஆனந்தமய கோஷத்தில் இருக்கின்றோங்கிறார் ஆனால் அங்கே அறியாமல் இருக்குது பாப புண்ணியம் வெளிப்படவில்லை அப்படிங்கிறார் பிறகு விழிப்பு நிலையில் இருக்கு பார்த்தீங்களா இங்கே தான் சொல்லிட்டார் எப்படியெல்லாம் சுகம் வருதுன்னு சொல்கிறார் மூணாக பிரிக்கிறார் மோதம் முதலியன்னு சொல்லிட்டார் பிரியம் மோதம் பிரமோதம் உதாரணம் சொன்னால் பிரியம் ஒரு குழந்தை என்ன பண்ணுறது நான் இப்போ கையில் ஒரு சாக்லேட் வச்சிருக்கேன் நல்லா அருமையான சாக்லேட் ஃபாரின் சாக்லேட் கொடுத்துருக்காங்க நீ ஏதோ குழந்தைங்கன்னு வந்து பார்த்துது இந்த சாக்லேட்டை பார்த்த உடனே என்ன நினைக்கும் அது சாமி கையில் ஒரு சாக்லேட் இருக்குது இதை சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அந்த சாக்லேட்டை பார்த்த உடனே அதுக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு இதுக்கு பேர் பிரியம்ங்கிற பேர் அப்பயும் ஒரு ஆனந்தமையா வருது அங்கே கையில் வாங்கலை பார்த்த உடனே இது நம்மளுக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது பார்த்திங்களா இதுவே ஒரு மகிழ்ச்சி இதில் வந்து ஒரு பிரியம்னு பேர் இதுக்கு பிறகு கூப்பிட்டு என்ன பண்ணுறேன் இந்தா வச்சுக்கப்பான்னு கொடுத்தாச்சு அந்த சந்தோஷம் என்ன ஆகுது கூடியிருது இதுக்கு பேர் மோதம் அடைஞ்சாச்சு ஆனால் சாப்பிடலை ஆனால் சந்தோஷம் இருக்குமாதிரி காதா பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் சாமி நம்மளுக்கு சாப்பிட்ற கொடுப்பாருன்ட்டு பிறகு கையில் கொடுத்த உடனே ஆ கிடச்சாச்சின்னு ஒரு சந்தோஷம் இதுவும் ஆனந்தம் தான் அனுபவிக்காமே ஆனந்தான் பிறகு சாப்பிடுது அது அனுபவிக்கிற ஆனந்தம் இது பிரமோதம் நம்மளுடைய ஆனந்தம் மூன்று நிலைகளில் வெளிப்படுகிறதுங்கிறான் இப்போ அந்த காலத்தில் நீங்கள் பலசரக் கடையில் போய் ஜாமான் வாங்குவோம் லிஸ்ட்டு எழுதி கொண்டு போவோம் பார்த்துருங்களா லிஸ்ட்டு எழுதி கொண்டு போய் இது வேணும் அது வேணும் லிஸ்ட்டை கொடுப்போம் போட்டு கொடுப்பார் கட்டிட்டு வந்துடுவான் இப்போ என்ன அது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓப்பன் மார்க்கெட் போய் லிஸ்ட்டை மட்டுமா வாங்குகிறான் அவன் புதுசாக நாலு வச்சுருப்பான் பார்த்த உடனே என்ன தோணுது இது நல்லா இருக்கே அது நல்லா இருக்கே இதை வாங்கலாமே அதை பண பிரச்சனையே கிடையாது என்ன இப்போ ஏடிஎம் கார்டு கையில் இருக்குது இது பணம் கொண்டு போகலேன்னு திரும்பி வந்துடலாம் பார்த்த உடனே வாங்கலாமான்னு என்ன வருது அதில் ஒரு சந்தோஷம் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்ட்டு அப்புறம் வாங்கின உடனே ஒரு சந்தோஷம் இதுக்கு பேர் மோதம் பிரீயம் மோதம் வாங்கிட்டு வந்து வீட்டில் அனுபவிக்கிறோம் பாருங்கள் அதுக்கு பேர் பிரமோதம் டிவியில் விளம்பரத்தை பார்க்குறோம் நிறையா பொருள் விளம்பரத்தை பார்த்துட்டே வாங்குகிறோம் பார்த்து அந்த பாசம் காமிப்பான் இப்படி பார்த்தால் நல்லாயிருக்கு இது இப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் குழந்தைகள்ல அந்த சாக்லேட்டை பார்த்து இப்படி கேட்குறதுங்க அங்கே வந்து டிவியில் பார்த்ததை பார்த்து அந்த கேட்குறதுங்க டிவியில் பார்த்தோன்னு ஃப்ரீயாக வந்துடுது இது வாங்கினா நல்லாயிருக்குமேங்கிற எண்ணம் வந்துடுது இது ஒரு சந்தோஷம் பிறகு என்ன பண்ணுறோம் அதை கையில் வாங்கி வச்சுக்கிறோம் இதுக்கு பேர் மோதம்னு பேர் அனுபவிக்கிறது பிரமோதம் அப்படிங்கிறோம் சில பேரை பார்க்கலாம் பார்த்தோன்னே சந்தோஷம் வரும் வாங்கினவொடனே சந்தோஷம் வரும் அனுபவித்தா சந்தோஷம் போயிடுற அனுபவிக்க மாட்டாங்க அச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சில பேர் பார்த்துக்களா பணம் நிறையா சம்பாதிப்பார் ஒரு பைசா செலவழிக்க மாட்டார் அவருக்கும் செலவழிக்க மாட்டார் யாருக்கும் கொடுக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு சந்தோஷம் எங்கே இருக்கும்னா வெட்டியில் போட்டு பூட்டி வைக்கிறதிலே சந்தோஷம் இருக்கும் இது அவருக்கு பிரமோதமாக அது தான் மோதமாக அது தான் பிரமோதமாக அது இது ரெண்டுமே நடக்கும் இப்படி பிரியம் மோதம் பிரமோதம் இருக்குது பணத்தில் பிரியம் சம்பாதிக்கிறது மோதம் அந்த பணத்தை செலவு பண்ணுறது பிரமோதம் இந்த மூணுலேயும் ஆனந்தம் வரும் எப்பையெல்லாம் இந்த மூணு எண்ணங்கள் வருதோ மூணு செயல்பாடுகள் வருதோ அப்போ நம்ம வந்து ஆனந்தமயக்கோசத்துக்கு வர்றோமா வெளிப்பு நிலையில் கூட அப்போ அந்த ஆனந்தம் வெளிப்படுதுங்கிறார் அந்த நம்மளுக்குடைய சொரூபானந்தம் வெளியே வெளிப்படுகிறது அப்படிங்கிறார் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் உயர்ந்த ஆனந்தம் இருக்குது பார்க்குறது வாங்கிறது அனுபவிக்கிறது என்ன சில பேருக்கு அப்படின்னா பார்க்குறது வாங்கிறது கொடுக்கறது தான் அனுபவிக்காமல் மற்றவங்களுக்கு கொடுத்து பழகிறது இதை கூட நூறு மடங்கு ஆனந்த சில பேர் அப்படின்னு அது உயர்ந்த ஆனந்தம் சில பேர் சேவைகள்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லைங்களா நிறைய பேர் நிறையா பேரை பார்க்குறோம் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களுக்காக கொடுத்து சேவை அவங்களுக்கு செய்கிறதுல அவங்களுக்கு உதவி பண்ணுறதுலேயே ஒரு ஆனந்தம் கிடைக்கும் இதுவும் ஒரு உயர்ந்த ஆனந்தம் இதுவும் ஆனந்தமய கோஷத்தில் இருக்கும் இங்கே பிரியம் மோதம் பிரமோதம் சொல்கிறார் மோதம் முதலியன்ட்டு பிறகு இன்னொரு சில ஆனந்தம் இருக்குது வைராக்கிய ஆனந்தம்னு பேர் இப்போ கந்த சஷ்டி விரதம் வருது என்ன பண்ணுவோம்னா இந்த ஆறு நாள் நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு விரதம் இருந்தால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு என்ன வரும் அந்த விரதம் இருக்கிறதே ஒரு சந்தோஷம் இருக்க போகிறேங்கிறத பிறகு விரதம் இருப்பான் இருக்கும்போதும் துக்கமாக போட்டு விரதம் இருக்காங்க உண்மையிலே விரதம் இருக்க துக்கப்பட்டு விரதம் இருக்கிறாங்க அது வைராக்கியம் எனக்கு இந்த சாப்பாடு வேணாம் இதை சாப்பிட மாட்டேன் அந்த சாப்பிடக்கூடாது எனக்கு இதெல்லாம் வேணாம் ஒதுக்கி வைக்கிற பாருங்க இதிலேயே ஒரு ஆனந்தம் வைராக்கிய ஆனந்தம் இதெல்லாம் கை லெவல் ஆனந்தம் பிறகு அந்த வைராக்கியம் முடிஞ்சதுனால நிறைய முடித்தாச்சு சக்ஸஸாக வைராக்கியத்தில் விரதத்தை எப்படி இருக்கும் அது இன்னும் பூரணமான ஆனந்தம் இப்படி வைராக்கியத்தினாலையும் பிரியம் மோதம் பிரமோதம் அந்த விரதத்தை எடுத்துக்கிறது பிரியம் அதை கடைப்பிடிக்கிறது மோதம் அதை நிறைவேற்றுவது பிரமோதம் இப்படியெல்லாம் ஆனந்தம் நம்மளுக்கு விழிப்பு நிலைகளிலும் வெளிப்படுகிறதுங்கிறார் இது ஆனந்தமய கோஷம் எல்லாம் என்னென்னா சுரூபத்து ஆனந்த வந்து பிரதிபிம்பிக்கிறது இந்த செயல்பாட்டின் மூலமாக இந்த எண்ணத்தில் வரும் பொழுது ஒரு பொருள் எனக்கு விரும்பியது அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆனந்தம் வெளிப்படுது அது அது வந்து பிரியம் கைக்கு கிடைக்கும் பொழுது ஒரு ஆனந்தம் வெளிப்படுது அந்த சொருபானந்தம் வெளிப்படுது பிரதிபிம்ப ஆனந்தமாக வெளிப்படுது அது மோதம் அனுபவிக்கும் பொழுது அது பிரமோதம் இப்படி மூன்று வகையாக ஆனந்தம் ஒரு ஜீவனுக்கு வெளிப்படுகிறது இந்த மூன்று நிலையிலும் இருக்கும் பொழுதும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுதும் அவன் ஆனந்தமய கோஷத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறார் பிறகு எந்த கோஷத்தில் இவன் அபிமான ரொம்ப வைக்கிறானோ அது மயமாக மாறிக்கிறான்ங்கிறார் உடலை நான்னு நான் நினைச்சேன்னு சொன்னால் அன்னமயமாக மாறியதன் எப்போ உடம்புதான் நானுங்கிற எனக்கு புத்தியெல்லாம் இருக்குது இந்த உடம்பை பாதுகாக்கிறதுலே இருக்கேன் உடம்பு இல்லாட்டி நான் இல்லை உடம்புதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு ரொம்ப இதுலையே கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம இதிலையே அபிமானம் அதிகமாச்சுன்னா அவன் அன்னமய கோஷத்தில் இருக்கான் ஆத்மஸ்வரூபத்தை மறைஞ்சி பிறகு எப்போ பார்த்தால் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்கிற செயல்லையே கான்சன்ட்ரேட் பண்ணி அது செயலே நான் தான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு புத்தி எப்போ ஜாஸ்தியாக இருக்கோ அப்போ பிராணமய கோஷத்தில் இருக்கிறான் அதில் அபிமானம் இருக்கும் பொழுது பிறகு நான் யோசிக்கிறேன் சிந்திக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தான்னா அவன் மனோமய கோஷத்தில் இருக்கான் நான் இந்த தான் இந்த விஷயத்தில் பண்ணிட்டேன்னு சொன்னால் அவன் விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கான் பிறகு நான் ஆனந்தமாக இருக்கிறேன் பிரியத்திலையோ மோதத்திலேயோ பிரமோதத்திலேயோ மூன்றுலேயும் சரி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலும் அவன் ஆனந்தமய கோஷத்தில் இருக்கிறான் ஒரே ஆள் ம குழந்தைகளோட சம்மந்தம் வச்சா அப்பாவாகிடுவார் அப்பாவோட சம்மந்தம் வச்சா மகனாயிடுவார் மனைவியோட சம்மந்தம் வச்சா கணவன் கணவனோட சம்மந்தம் வச்சா மனைவி சகோதரனோட சம்மந்தம் சகோதரி ஒரே ஆள் எதில் அபிமானம் கூடுதோ அங்கே அந்த கேரக்டர் அங்கே மகனோட சம்மந்தம் அப்பாங்கிற கேரக்டரு அப்பாவோட சம்மந்தம் வரைக்கும் மகன்கிற கேரக்டர் இதை ஒரே ஆத்மஸ்வரூபம் அன்னமயமாக பிராணமயமாக விஜானமயமாக ஆனந்தமயமாக அதனோட தொடர்பு வைக்கும் பொழுது ஆகி தன்னுடைய உண்மை சுரூபத்தை மறந்து விடுகிறது ஆனந்தமய கோஷத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது ஆனந்தமய கோஷத்தில் இருக்கும் ஆனால் ஆனந்தமாக இருக்கும்போது தெரியாது தெரியுதா தூங்கும்போது விழித்த பிறகு ஆனந்தமாக தூங்குணுன்னு சொல்வோம் ஆனால் விழிப்பு நிலையில் ஆனந்தமய கோஷம் தெரியும் வெளிப்பு நிலையில் ஆனந்தமய கோஷம் இந்த மூன்று நிலைகளில் நம்மளுக்கு தெரியும் எப்பயெல்லாம் ஆனந்தமாக இருக்குமோ அப்போ எல்லாம் ஆனந்தமய கோஷத்தில் இருக்கின்றோம் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த ஆனந்தமய கோஷம் எப்போ வெளிப்படும்னா ஆனந்த உறக்கத்தில் தெரிகிறதில்ல ஆனால் விழிச்ச பிறகு சொல்கிறோம் வெளிப்பு நிலைகளில் ஒரு பொருளோட சம்மந்தம் வைக்கும் பொழுது வேறொன்றோட சம்பந்தம் வைக்கும் பொழுது பிரியம் மோதம் பிரமோதம்ங்கிற ஆனந்தம் வருது சில நேரம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டோம் தன்னீதியாக மனசு குதூகலமாக இருக்குது பார்த்துருங்களா இன்னைக்கு என்னமோ நமக்கு மன சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு காரணமும் இருக்காது சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் இருக்காது டல்லடி இன்னைக்கு என்னமோ சோகமாக இருக்குது எது என்ன காரணம்னா ஒரு காரணம் சொல்ல தெரியாது ஒரு காரணம் சொல்லத் தெரியாமல் சந்தோஷமாக இருப்போம் ஒரு காரணம் சொல்ல தெரியாமல் சோகமாகவும் இருப்போம் புண்ணியகர்மம் வெளிப்பட்டுச்சுன்னா ஒரு காரணம் இல்லை மனசு குதூகலமாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு ஈராகவும் புண்ணிய கர்மம் வெளிப்படுமா பாவகர்ம வெளிப்பட்டால் வெளி விஷயமே இல்லாமல் சோகத்தில் உட்காந்துருப்போம் ஒரு காரணம் சொல்ல முடியாது சோகத்தில் இருப்போங்கிற அப்போ இந்த ஆனந்தமய கோஷங்கிறது விழிப்பு நிலையிலையும் வருது ஆன ஆழ்ந்த உறக்கத்துலேயும் வருது விழிப்பு நிலையில் இந்த பிரியம் மோதம் பிர மோதம் இல்லாமல் கூட சில நேரம் வெளிப்படுது அது புண்ணிய கர்மத்தின் வசத்தாலும் வெளிப்படுகிறது பிறகு இன்னொன்று சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு கேள்வி வருது எப்படி கேள்வின்னா பஞ்ச கோஷம் ஆத்மாவை மறைக்குதுன்னு சொல்கிறீங்க கரெக்ட்டு ஒத்துக்கிறேன் ஆனந்தமய கோஷம் ஆனந்தத்தை மறைக்கலையே எனக்கு சந்தோஷமாக தானே இருந்திருக்கு ஆனந்த வெளிப்பட தானே செஞ்சுருக்கு அது எப்படி மறைக்கிறதுன்னு சொல்ல முடியும்னு சொன்னால் இது வந்து உறக்கத்தில் நம்ம என்ன பண்ணால் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் அது என்ன பண்ணுது தூங்கிக்கிட்டே இருக்க முடியாது நம்மளால் ஆனந்த ஸ்வரூபங்கிறது நான் எப்பையும் இருக்குது ஆனால் இது ஆனந்தமய கோஷம் தூங்குற நேரத்தில் மட்டும்தான் இருக்குது அதனால் நான் அப் எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே முடியுமா வாழ்க்கையில் தூக்கம் வருமா அப்படி அப்போ என்ன பண்ணுது அடுத்த துக்கத்துக்கு தயாராகிக்கிட்டு அடுத்த துக்கத்துக்கு விவகாரத்துக்கு தயாராகிக்கிட்டு அதே மாதிரி சுகத்தை ஒன்று அனுபவித்தாலும் அது கண்டினியூவாக கண்டினியூ பண்ணுதா எந்த ஒரு சுகமாவது விஷய சுகம் எந்த பொருளால் ஒரு சுகத்தை அடைஞ்சாலும் அது எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் சுகத்தை குடிச்சு ஒரு பொருள் சொல்ல முடியுமா பிரியம் மோதம் பிரமோதம் ஒரு பொருள் சொல்ல முடியாது அது அடுத்த துக்கத்துக்கு தயாராகிடுது இதன் தன்னுடைய சுரூபமே ஆனந்த சுரூபங்கிற தெரிஞ்சாச்சுன்னா இந்த விசய ஆனந்தமெல்லாம் வந்து போகும் சொரூபானந்தத்தில் நாம் நிலைச்சி நிற்க முடியும் இதை ஒவ்வொன்றா நீக்கணுங்கிறார் நீக்கனால் ஸ்வரூபானந்த புரிஞ்சுக்கிற முடியும் அதை எப்படி நீக்கிறது எந்த ரூபத்தில் நீக்கங்கிறத சொல்லி கொடுக்க போகிறார் பஞ்ச கோஷம் என்னன்னு சொல்லிட்டார் எப்படி மறைக்கிறதுன்னு சொல்லிட்டார் இந்த அதை நீக்கிற உபாயத்தை அடுத்து முப்பத்தி ஏழு சொல்ல போறாரு இந்த சுலோகத்தை அர்த்தத்தை பார்த்திடலாம் காரணே சத்வம் ஆனந்தமயோ காரணே காரணசரீரத்தில் இருக்கின்ற காரணசரீரம்ங்கிறது ஆழ்ந்த உறக்கம் நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் காரண சரீரத்துக்கு போயிடுறோம் காரணே காரண சரீரத்தில் இருக்கின்ற சத்துவம் சத்துவ குணம் இங்கே வந்து காரண சரீரத்தில் இருக்கிறது மலின சத்துவம் நம்ம பஞ்சதில் முதல்ல படித்ததை கொண்டு வந்து அப்ளை பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதாவது சத்துவ குணம் குறைந்த நிலை சத்துவம் மலின சத்துவ குணம் பிறகு அதன் வெளிப்பாடானனு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறேன்னா மோத ஆதி அந்த ஆனந்தமயங்கிறத விட்டுட்டு அடுத்ததை பாருங்கள் மோதாதி விருத்தி பிகின்னு இருக்குது மோத ஆதினா மோதம் முதலியன் டர் சாஸ்திரம் படித்தவங்க வந்து சொல்ல முடியும் பிரியம் மோதம் பிரமோதம் அர்த்தம் மோதம் முதலியா ரெண்டையும் சேர்த்துக்கணும் பிரியம் மோதம் பிரமோதம் இந்த ஆனந்தத்துக்கு ஒரு படி சொல்லப்பட்டிருக்கு மோதம் முதலிய அப்படின்னா பிரியம் மோதம் பிரமோதம் என்ற விருத்தி விகி விருத்திகளினால் எண்ணங்களினால் ஆனந்தமயக அந்த காரணே சத்துவம் ஆனந்தமயம் இருக்கு ஆனந்தமயக ஆனந்தமய கோஷம் ஆகின்றதும் சேர்த்துக்கணும் அப்ப காரண சரீரத்தில் இருக்கின்ற சத்துவ குணம் அது வந்து ஆனந்தமய கோஷம் பிறகு அதன் வெளிப்பாடான பிரியம் மோதம் பிரமோதம் என்ற விருத்திகளினால் ஆனந்தமய கோஷம் ஆகின்றது ரெண்டு சொல்கிறார் காரணசரீரத்தில் இருக்கும்போது ஆனந்தமய கோஷம் மோதம் பிரியம் மோதம் பிரமோதத்தில் இருக்கும்போது ஆனந்தமய கோஷம் ரெண்டாவது வரி தத்தத் கோஷைஸ்து தாதாத்யாத் ஆத்மா ஆத்மாங்குற வார்த்தையை எடுத்துங்க ஆத்மா அதாவது அறிவுசுவரூபமான ஆத்மாவானது தத்தத் கோஷைகை ஆனந்த அந்தந்த கோஷங்களுடன் தாதாத்மியம் தாதாத்மியாத் தாதாத்மியாத்னா அபிமானம் வைக்கும்போது அடுத்த வார்த்தை ஆத்மாவுக்கு அடுத்த வார்த்தை தத்தன்மய அந்தந்த கோஷமயமாக பவேத் ஆகின்றது காரண சரீரத்தில் இருக்கின்ற மலினசத்துவ குணம் பிறகு அதன் வெளிப்பாடான பிரியம் மோதம் பிரமோதம் என்ற விருத்திகளினால் ஆனந்தமய கோஷம் ஆகின்றது அறிவுசுவரூபமான ஆத்மாவானது அந்தந்த கோஷங்களுடன் அபிமானம் வைக்கும்போது அந்தந்த கோஷமயமாக ஆகின்றது ஆனந்தமய கோஷம்னா என்ன ஆழ்ந்த உறக்கத்தில் வெளிப்படுவது ஆனந்தமய கோஷம் வெளிப்பு நிலையில் பிரியம் மோதம் பிரமோதம் என்ற எண்ணங்கள் வரும் ஆனந்தமய கோஷம் ஆத்மாவான நாம் அந்தந்த கோஷங்களுடன் அபிமானம் வைக்கும் பொழுது அந்த கோஷமயமாகவே மாறிவிடுகின்றோம் அதனால் என்ன பண்ணிட்டோம் நாம் ஆத்மஸ்வருபம் மறைக்கப்பட்டுவிட்டது நம்மை மறந்துவிட்டோம் உயரத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மறைத்த கோஷங்களை ஒவ்வொன்றாக நீக்கி ஸ்வரூபத்துக்கு போகணும் அதை அடுத்த ஸ்லோகத்துலேருந்து குருவானவர் விளக்க ஆரம்பிக்கிறார் அதை அடுத்த பார்க்கலாம் ஓம் பூர்ண பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தேஷாந்தேஷாந்திஹி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாதிகி